ما تعبدون من دونه إلا أسماء سميتموها أنتم واباؤكم ما أنزل الله بها من سلطان إن الحكم إلا لله عمر أن لا تعبدوا إلا إياه ذلك الدين القيم ولكن أكثر الناس لا يعلمون يا صاحبي السجن ما احدكما فيسقي ربه خمرا وام الاخر فيسلب فتاكل الطير من راسه قل الامر الذي فيه تستفسيان وقال الذي ظن انه ناجيم منهم اذكر لي عند ربك فان ساحه الشيطان ذكر ربه கணியத்திற்குரிய பெரியோர்களை சோதர்கள் அல்லாஹாலாவுடைய கிருபையால் எழுநூற்றி எட்டாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பையால் ஆரம்பிக்கப்படுகிறது சூர யூசுப் என்ற அத்தியாயத்தின் முப்பத்தி எட்டு ஆயத்துகள் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் சிறைக்குள்ளே செல்லும் பொழுது வேறு இரண்டு கைதிகளும் அவர்களுடன் சிறைக்கு வந்தார்கள் அந்த இருவரில் ஒருவர் இருவருமே தாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கனவு கண்டதாக யூசுஃப் அலேஸ்லாம் அவர்களே சொல்லி விளக்கம் கேட்டார்கள் யூசுஃப் அலே அவர்கள் அவர்களுடைய அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு முன்னதாக அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைக்கின்றார்கள் தாவச் கொடுக்கின்றார்கள் அதற்கு முன்னதாக தங்களுடைய நிலையை பற்றி விளக்கி சொல்லுகின்றார்கள் நான் யார் தெரியுமா உங்களுக்கு ஒரு செய்தி வருவதாக இருந்தால் அந்த செய்தி உங்களிடத்தில் வருவதற்கு முன்னதாகவே நான் அதை பற்றி சொல்லிவிடுவேன் உணங்களுக்கு தரப்படக்கூடிய உணவு கொண்டு வரப்படுவதற்கு முன்னதாக என்ன உணவு உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது என்பதையும் நான் சொல்லிவிடுவேன் இது என்னுடைய ஆற்றல் அல்ல என்னுடைய அறிவை சார்ந்ததல்ல என்னுடைய ரப்பு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு இது ஏனென்றால் நான் அல்லாக ஒருவனையே நம்பி வணங்கி இரு வணங்கிக் கொண்டிருக்கின்றேன் அல்லாகவை நம்பாத கூட்டத்தினரை நான் விட்டுவிட்டேன் ஆசிரத்தை நம்பாதவரையும் நான் விட்டிருக்கின்றேன் அவர்கள் அல்லஹை நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்கள் ஆசிரத்தை நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் அவர்களை விட்டுவிட்டு ஒரே அல்லாகவே நான் வணங்குகின்றேன் அது என்னுடைய மூதாதையர்களாகிய இப்ராஹிம் இஸ்ஹாக் யாஹூப் அலிஹிம் சலாத் வஸ்லாம் ஆகிய நபிமார்களுடைய வழியர் அவர்களை நான் பின்பற்றி இருக்கின்றேன் உண்மையிலேயே அல்லாஹுக்கு இணை வைப்பது யாருக்கும் தகுதியானது அல்ல அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அவனையே வணங்கி வாழ வேண்டும் என்ற நிலையை அல்லாஹாலா எனக்கு தந்திருக்கின்றான் இது அல்லாஹாலா என் மீது செய்திருக்கக்கூடிய பேருபகாரம் என்றெல்லாம் அந்த சிறை தோழர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் பிறகு சொல்லுகின்றார்கள் யா சாஹிபய்சிஜின் சிறையினுடைய என்னுடைய இரண்டு நண்பர்களே இருவர் என்பதாக இங்கே குறிப்பிடுவது அவர்களோடு அவர் இருவரும் சென்ற காரணத்தினால் மற்ற சிறையில் உள்ள மற்ற கைதிகளையும் சேர்த்து கொண்டுதான் யூசுஃப் அலே அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள் என்பதாக வரலாறு குறிப்பிடப்படுகின்றது சிறைத்தோழர்களே அர்பாபும் முத்தஃபர் ஹைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் பலதரப்பட்ட தெய்வங்கள் பலவிதமான நிலைகளிலே உள்ள தெய்வங்கள் சிறந்தவையா அல்லது அல்லாஹ் என்பவன் சிறந்தவனா எப்படிப்பட்ட அல்லாஹ் அல்வாஹிதுல் கஹார் ஏகன் ஒரே ஒருவன் அல் கஹார் அனைத்தையும் அடக்கிளக்கூடிய சர்வ வல்லமை படைத்த அடக்கி ஆளக்கூடிய ஒருவனான அல்லாஹு சிறந்தவனா என்று அந்த தோழர்களிடத்திலே கேட்டார்கள் சிறைவாசிகளிடத்திலே கேட்கின்றார்கள் கேட்டுவிட்டு அவர்களே தீர்ப்பும் சொல்லுகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுதான் சிறந்தவன் ஒருவன் தான் சிறந்தவன் அந்த ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை விட்டுவிட்டு மாதா முதனமின் தூணிகி அவனை தவிர நீங்கள் வணங்கி கொண்டிருக்க கூடியவை எல்லாம் இல்லா அஸ்மா இஸ் இல்லா அஸ்மா அன் துமுக சில பெயர்களை தவிர வேறில்லை அந்த பெயர்களும் கூட நீங்களாக பெயர் வைத்துக் கொண்டவை தான் அந்த தெய்வங்களுக்கு நீங்களாக ஒரு பெயரை வைத்துக் கொண்டீர்கள் அன் வாபாவுக்கும் நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் வைத்துக்கொண்ட பெயர்தானே பெயர்கள் தானே தவிர வேறு எந்த உண்மையும் அதிலே கிடையாது அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு மான்சர் அல்லாஹ் பிகாமின் சுல்தான் அல்லாஹு தாலா இப்படி நீங்கள் வேறு தெய்வங்களை வணங்கலாம் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் தன்னிடத்திலிருந்து இறக்கி வைக்கவில்லை அல்லாஹ் சொல்லவில்லை என்னை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் போதும் என்று அல்லாஹு சொல்லவில்லை வேறு தெய்வங்களை வணங்குவது உங்களுடைய விருப்பத்திற்கு நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய அறிவின்படி வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹாலா அதற்கு எந்த ஆதாரத்தையும் ஏற்படுத்தவில்லை மா அன்சலாஹிய மின் சுல்தான் எந்த ஆதாரத்தையும் அவன் தரவில்லை இறக்கி வைக்கவில்லை இனி ஹெக்ம இல்லா சட்டம் என்பது அல்லாஹு அல்லாஹுவுக்கே தவிர வேறு எவருக்கும் கிடையாது சட்டம் சொல்லக்கூடிய உரிமை அதாவது ஒரு பொருளை இதை வணங்க வேண்டும் இதை வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய விஷயமும் சட்டமும் இது ஹலால் இது ஹராம் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்ற விதியும் இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற சட்டத்தையும் அல்லாகவை தவிர வேறு யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது அல்லாகவே தவிர வேறு யார் சொன்னாலும் அது சரியாக இருக்காது ஆகவே சட்டம் சொல்லக்கூடிய உரிமை அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டு வேறு யாருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற வணக்கத்திற்குரிய சர்வ வல்லமை படைத்த ஒருவன் அவன் தான் கட்டளையிட்டுள்ளான் அமர அல்லா தாமுது அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டுள்ளான் அப்படி அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவன் சொன்னதை மட்டுமே கேட்க வேண்டும் என்ற நியதி இருக்கின்றதே அதுதான் தீன் மார்க்கம் என்பது தாரிக்க தீனு அதுதான் நிலையான சரியான நேர்மையான மார்க்கம் அதுதான் ஆனால் இந்த உண்மைகளை பெரும்பாலானவர்கள் விளங்கிக் கொள்ளுவதில்லை அக்சரன்னா சிலமோன் எனினும் மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் இதை விளங்குவதில்லை அறிவதில்லை இதை அறியாத தெரியாத காரணத்தினால்தான் பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹத்தல தெரியப்படுத்துன உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிலே அல்லாகுவை மட்டும் வணங்குபவர்கள் அதிகமா அல்லாகுவை விட்டு விட்டு வேறு தெய்வங்களை வணங்குபவர்கள் அதிகமா என்றால் வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் என்ற உண்மையையும் அல்லாஹலா இந்த ஆயத்தில் தெரியப்படுத்துகின்றான் அக்சரண்ணாசி லாயமோன் பெரும்பாலான மனிதர்கள் விளங்குவதில்லை என்று சொன்னால் அல்லாஹு ஒருவன் தான் அவனைத்தான் வணங்க வேண்டும் அவன் இப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவன் என்பதையெல்லாம் அவர்கள் விளங்குவதில்லை விளங்காத காரணத்தினால் அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இந்த இடத்துல யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்னதாகவே அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் நுபுவத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அதனால் தங்களுடைய நுபுவத்துடைய அந்த பிரச்சாரத்தை அங்கே சிறையிலே தொடர்ந்து செய்கின்றார்கள் அந்த இருவரும் கனவுக்கு விளக்கம் கேட்டார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் நான் ஒரு கனவு கண்டேன் என்பதாக சொல்லி இருவரும் ஆளுக்கு கனவுக்கு விளக்கம் கேட்டார்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு முன்னதாக தாவத்துடைய பணியை அந்த சிறைச்சாலையிலே அஜரத் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இதிலிருந்து ஒரு சட்டத்தை அல்லாஹல்லா சொல்லுகின்றான் ஒருவர் தீன் இல்லாத ஒருவர் மார்க்கம் தெரியாத ஒருவர் நம்மிடத்தில் வந்து ஏதாவது ஒரு விளக்கம் கேட்டால் அந்த விளக்கம் சொல்லப்படுவதற்கு முன்னால் விளக்கத்தை அவருக்கு சொல்லுவதற்கு முன்னால் தீன் பற்றிய விஷயம் இஸ்லாம் பற்றிய விஷயம் மார்க்கத் சம்பந்தமான விஷயங்கள் அவர்கள் அவருக்கு அந்த இடத்தில் சொல்லுவது முடியும் சொன்னால் அவர் காது தாழ்த்தி கேட்பார் சொன்னால் எந்தவித பிரச்சனையும் வராது சொல்லுவதன் காரணமாக ஒரு சமயம் அவரிடத்தில் மனமாற்றம் ஏற்படலாம் தீனை விளங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் என்று இருந்தால் கேட்கப்பட்ட விஷயத்திற்கு பதில் சொல்லுவதற்கு முன்னதாக தீனுடைய தாவத்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற நியதியை அல்லாஹலா இந்த ஆயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் யூசுப் அலேஸ்லாம் அவருடைய இப்போ இங்கே யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த சிறைச்சா சிறைச்சாலையிலே இதை சொன்னார்கள் என்று சொன்னால் போன உடை சிறைச்சாலைக்குள்ள நுழைந்த உடனேயே சொல்லிவிடவில்லை முன்னதாக சில நாள்கள் அங்கே இருந்திருக்கின்றார்கள் அங்கிருந்த கைதிகளுக்கெல்லாம் பல்வேறு விதமான உபகாரங்கள் செய்திருக்கின்றார்கள் எல்லோரும் தூங்கக்கூடிய நேரத்திலே எழுந்திருந்து அந்த சிறைச்சாலையை சுத்தம் செய்வார்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான என்னென்ன தேவைகளை அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவார்கள் அங்கு இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களோடு பண்போடு அழகோடு பழகினார்கள் நல்ல சிறந்த குணத்தோடு இருந்தார்கள் அதனால்தான் அங்கிருந்த சிறைவாசிகள் அனைவருமே அவரை பிரியம் வைத்தார்கள் அன்பு கொண்டார்கள் அந்த சிறைச்சாலையுடைய வார்டன் இருக்கின்றார சிறைச்சாலையுடைய தலைமை அதிகாரி அவர் சொன்னார் யூசுஃபே உங்களை நான் பிரியப்படுகின்றேன் விரும்புகின்றேன் உங்களின் மீது எனக்கு மஹப்பத் இருக்கின்றது என்பதாக சொன்னார் யூசுஃப் அலை யூசுஃப் அலையாமர்கள் சொல்லுகின்றார்கள் அவரை பார்த்து சொன்னார்களாம் அப்படிலாம் என் மேலே அன்பு வைக்காதீங்க என் மேலே என் தந்தை அன்பு வைத்த காரணத்தினால் என்னை என் தந்தை பிரிய வேண்டிய சூழ்நிலை என் மீது ஒரு பெண் அன்பு வைத்த காரணத்தினால் நான் சிறைச்சாலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நீங்கள் அன்பு வைச்சீங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் போவீங்க நான் எங்கே போவோம்னோ தெரியாது அதனால என் மீது அம்பல் அன்பெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொன்ன அந்த அளவுக்கு சிறைச்சாலையினுடைய வார்டன் அன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு யூசுஃப் அலி அவர்கள் தங்களுடைய பண்புகளை அங்கே காட்டினார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது இதிலிருந்து ஒரு விளக்கணமாக தரப்படுகின்றது கெட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள் பண்பில்லாதவர்கள் பலரோடு பழக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய பண்புகளை அவருக்கு அவர்களுக்கு காட்ட வேண்டும் அவர்கள் பண்பில்லாதவர்களாக இருக்கலாம் நல்ல குணம் இல்லாதவர்களாக இருக்கலாம் அவர் அப்படி இருக்கின்றார் என்பதற்காடி நாமும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக மனிதர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் யாரோடு நாம் சேருகின்றோமோ அது மாதிரி ஆகிட்டு போக வேண்டியது தானுங்க பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு என்னோடதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் மனிதர்களிடத்தில் இருக்கின்றது அப்படி இருப்பது கூடாது என்பதை இந்த ஆயத்தை நமக்கு தெரியப்படுது யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாறு நமக்கு தெரியப்படுத்துகின்றது பண்புகளே இல்லாத மனிதர்களோடு இருக்கக்கூடிய நேரத்திலும் நம்முடைய பண்புகளை விடக்கூடாது நண்பு நம்முடைய பண்புகளையும் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதை அந்த சரித்திரம் நமக்கு நினைவு ஊட்டுகின்றது அதனால்தான் அவங்க சொன்னாங்க ஆரம்பத்திலேயே முன்னால் போனவர்கள் சொன்னால் அந்த ஆயத்தில் சொல்லப்பட்டது யூசுஃப் அல அவர்களை பார்த்து அந்த ரெண்டு தோழர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் இப்படி ஒரு கனவு கண்டோம் அந்த கனவுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் இன்னா ல நரா கினல் நிச்சயமாக நாங்கள் உங்களை மொஹசினீன்களில் ஒருவராக உபகாரிகளில் ஒருவராக நாங்கள் காணுகின்றோம் என்று சொன்னார்கள் மிகப்பெரிய உபகாரம் செய்யக்கூடியவர்களில் ஒருவராக காணுகின்றோம் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்பதாக கேட்கின்றார்கள் இந்த நேரத்தில் இன்னொரு கருத்தும் விளக்கப்படுகின்றது யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்கள் முதலாவதாக அங்கே தங்களை பற்றி சொல்லுகின்றார்கள் ஒரு கடவுள் ஒரு அல்லாஹ் சிறந்தவனா பல தெய்வங்கள் சிறந்தவையா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் நீங்களே பேர் வைத்து கொண்டவை அவற்றுக்கு ஆதாரம் கிடையாது என்றெல்லாம் சொல்லுவதற்கு முன்னதாக தங்களை பற்றி சொல்லுகின்றார்கள் நான் யார் தெரியுமா நான் என்னுடைய மூதாதையினுடைய வம்சத்திலே வந்தவன் என்னுடைய தந்தை என்னுடைய தந்தையுடைய தந்தை தந்தையுடைய தந்தை யார் தெரியுமா இப்ராஹிம் நபி இப்ராஹிம் அலே அவர்கள் அவருடைய மகனார் இசாக் அலே அவர்கள் அவருடைய மகனார் யாகூப் அலே அவர்கள் அவருடைய மகன்தான் நான் எங்களுடைய வம்சம் மிக புனிதமானது லுபுவத்துடையது அல்லாஹாலாவுடைய அருள் பெற்ற குடும்பம் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய பரம்பரை என்று யூசுஃப் அலே அவர்கள் தங்களை பற்றி பெருமையான செய்திகளை சொல்லி காட்டுகின்றார்கள் இங்கே பெருமை அடிப்பது என்பதல்ல பின்னால் ஒரு செய்தி வருகின்றது அதிலும் அதே மாதிரி சொல்லி காட்டுகின்றார்கள் பெருமை அடிப்பதல்ல குரான் அல்லாஹாலா சொல்லுகின்றான் பலா துசக் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள என்று ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் நான் யார் தெரியுமா நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் எனக்கு அந்த மாதிரி உள்ள வலிமை உண்டு இப்படி உள்ள தன்மை உண்டு நான் இந்த சிறப்புகள் எல்லாம் எனக்கு உண்டு அந்த சிறப்புகள் எல்லாம் உண்டு என்றெல்லாம் பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய தன்மை ஒரு பூமி நாள மனித நிலத்தில் இருக்கக்கூட பல துசக்கு நீங்களே சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம் சுத்தமானவர் என்று சொல்லிக் கொள்ள என்று எல்லாம் சொல்லுகின்றான் ஆனால் இங்கே யூசுஃபுல் இஸ்லாம் சொன்னாங்களே என்று கேட்டால் பின்னால ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டி தோஷ இதை நிலை நிறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஏகத்துவத்தை மக்களுக்கு சொல்லி காட்டுவதற்காக வேண்டி தங்களை பற்றியுள்ள அறிமுகத்தை தெரியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை என்ற முறைப்படிக்கு ஹசரத் யூசுஃப் அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் அதனால் நமக்கும் இது சட்டமாக சொல்லப்படுகின்றது ஒருவர் மற்றொரு வருடத்தில் தீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லுகின்ற நேரத்தில் என்னை பற்றி அவருக்கு தெரியாது அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது என்று இருந்தால் நான் யார் என்பதை பற்றி முதலாவதாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நான் இப்படி இப்படி தன் இன்ன இன்ன தன்மைகள் உள்ளவன் இப்படி மார்க்கத்தை தெரிந்தவன் இந்த மாதிரி உள்ள நிலைகள் உடையவன் ஆகவே நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று அவர்களிடத்திலே நம்மை பற்றி அறிமுகப்படுத்திக் வேண்டும் அறிமுகப்படுத்துகின்ற நோக்கத்திலே பின்னால் சொல்லப்படக்கூடிய விஷயம் மக்களுக்கு மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக இப்படி அறிமுகப்படுத்துவது கூடும் என்பதாகவும் இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றது தெரியப்படுத்தப்படுகின்றது இது அல்லாஹத்தாரா நமக்கு ஒரு நியமத்தை வழங்கி இருக்கின்றான் பேசக்கூடிய ஆற்றலோ தாவத்தின் மூலமாக மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றலோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமேயானால் அதை பற்றி அவரிடத்தில் சொல்லிக்கொள்ளும் யூசுஃப் அல் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால அந்த ஆற்றலை தந்திருந்தான் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தன்மையை தந்திருந்தான் நல்ல அஹ்லாக்கை தந்திருந்தான் நுபுவத்தை வழங்கியிருந்தான் அதை அந்த மக்களுக்கு சொல்லி ஆக வேண்டும் அந்த முறையிலே சொன்னார்கள் அதாவது உம்முடைய ரப்புடைய நியாயத்தை நீர் மக்களுக்கு சொல்லி காட்டுவீராக என்றாய் சல்லா சொல்லு அந்த முறைப்படிக்கு யூசு அலிசலாம் என்பதாக குறிப்பிடப்படுகின்றனர் விளக்கங்கள் ஒரு ஆயத்துக்கு கருத்து சொல்லப்படுவதற்கு முன்னாலே பல விஷயங்கள் அதிலிருந்து தெரியப்படுத்தப்படுகின்றன அடுத்த யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு தவஹை அழைப்பை கொடுத்த பின்னாலே யூசுப் அலிசலாம் அவர்கள் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் அந்த கனவு கண்ட இரண்டு பேரை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய இரண்டு சிறை தோழர்களே அம்மா அஹது குமார் ஹம்ரா கனவு கண்ட உங்களிலே ஒருவர் இருவரிலே ஒருவர் தன்னுடைய எஜமானருக்கு பழரசம் புகட்டக்கூடியவராக ஆகிவிடுவார் சிறைச்சாலையில் இருக்கிறீங்க இருந்தாலும் பின்னால் அதுக்கு அடுத்தது விடுதலை ஆக்கப்பட்டு உங்களில் ரெண்டு பேரில் ஒருவர் திரும்பவும் அதே வேலையிலே அமர்த்தப்பட்டு மன்னருக்கு பழரசம் கொடுக்கக்கூடிய பொறுப்பிலே அவர் அமர்த்தப்படுவார் மற்றொரு அதாவது ரெண்டு பேரும் கனவு எப்படி சொன்னார் அரசருக்கு பழரசம் பிழிந்து கொடுப்பதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னார் இன்னொருவர் என்ன சொன்னார் நான் ரொட்டிகள் நிறைந்த ஒரு தட்டை ஒரு பெரிய தாம்பாவத்தை தலை மீது சுமந்து செல்லுகின்றேன் வானத்திலிருந்து பறவைகளெல்லாம் வந்து அந்த ரொட்டியை கொத்தி செல்லுகின்றன கொத்தி கொத்தி செல்லுகின்றன இப்படி நான் கனவு கண்டேன் இந்த ரெண்டு கனவுகளுக்கும் விளக்கம் என்ன என்பதாக கேட்டார்கள் விளக்கம் இப்போ சொல்கிறாங்க ஒருவர் என்ன செய்வார் உங்களில் ஒருவர் அரசருக்கு பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை வகிப்பார் வா அம்மல் ஆஹார் மற்றொருவரோ வா யூஸ்லபு அவர் தூக்கிலிடப்படுவார் கழுமரத்தில் ஏற்றப்படுவார் தூக்கு அல்ல தூக்குங்கிறது வேறு கழுமரம் என்பது வேறு கழுமரம் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த காலத்தில் உள்ள அமை பேரிச்சம் மரம் பேரிச்சம் மரத்தினுடைய நுனி பகுதியை மேல் பகுதியை பென்சில் போன்று கூறாக சீவி வைத்திருப்பார்கள் கூறாக சீவப்பட்டிருக்கும் சீவப்பட்ட அந்த மரத்தை ஒரு மைதானத்தில் நட்டு வைத்திருப்பார்கள் யாருக்கு இந்த கழுமரம் ஏற்றப்படக்கூடிய இந்த தண்டனை கொடுக்கப்படுகின்றதோ அந்த மனிதரை மேலே தூக்கி கொண்டு போய் அந்த கூறாக இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இவருடைய வயிற்று பகுதியை வைத்து அப்படியே அழித்து விடுவார் நீ என்னாகும் அப்படியே துடி திடித்து அறந்து விடுவார் எதுக்கு பார்த்தீங்கன்னா கழுமரம் ஏற்றுதல் அப்படிங்கிறார் இப்படி உன்னை காலத்தில் நிறைய பல அரசர்களுடைய அந்த சமுதாயத்தில் இருந்தது பிற அவருடைய விஷயத்திலும் அது வருகிறது முன்னால் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி நீ ஃப இங்கே சிலுவையில் அறையப்படுவீர் என்று இருக்கின்றது அதுக்கு கழுமரத்தில் ஏற்றப்படுவீர் என்று கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது ஃப இப்போ தகு தயிர் ஏன்னா சிலுவை என்பது பின்னால் வந்தது நபி ஈசா அலாத்துடைய காலத்தில் அதுக்கு முன்னால் சிலுவை என்ற அமைப்பெல்லாம் கிடையாது இங்கே சொல்லப்போ இசுலபு அப்படின்னா சிலுவையில் அறையப்படுவார் அப்படிங்கிற அர்த்தம் செய்யலாமே தவிர அதெல்லாம் அசல்ல வந்து கழுமரத்தில் ஏற்றப்படுவார் அப்போ கழுமரத்தில் ஏற்றப்பட்டு அவர் உயிர் போக்கப்பட்டு அந்த கழுமரத்திலே தொங்கி கொண்டிருப்பார் பறவைகள் எல்லாம் வந்து அவரை கொத்தி கொத்தி சாப்பிட்டு போய் கொண்டே இருக்கு பறவைகள் எல்லாம் மற்றொருவர் கண்ட கனவுக்கு விளக்கம் என்பதாக சொன்ன யூசு அலிஸ்லாம் சொன்னார் இந்த ரெண்டு பேரும் கேட்ட உடனே ஆனா இங்க யூசுப் அலி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள் இந்த ரெண்டு பேர்ல யார் விடுதலையாவார் யார் மன்னருக்கு பணரசம் புழிந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் யார் தூக்கில் ஏற்றப்படுவார் அப்படிங்கிறது தனித்தனியாக நீ ஏற்றப்படுவாய் நீ தூக்கில் ஏற்றப்படுவாய் நீ விடுதலை பெறுவாய் என்று தனித்தனியாக சொல்லலை தூக்கில் ஏற்றப்படக்கூடிய கழுமரத்தில் ஏற்றப்படக்கூடிய அந்த மனிதர் தனியா அவரை பார்த்து சொன்னால் யூஸ் அலைஸ்லாத்துக்கு தெரியும் எந்த கனவு கண்டவர் என்ன தண்டனை பெறுவார் என்ன நன்மை பெறுவார் என்று தெரியும் இருந்தாலும் நேரடியாக குறிப்பிட்டு சொல்லவில்லை காரணம் அவருடைய மனம் வேதனைப்படும் அவர் கவலைப்படுவார் அதன் காரணமாக பல தீமைகள் ஏற்படும் விலைகள் ஏற்படும் என்ற காரணத்தால் நேரடியாக சொல் ரெண்டு பேரில் ஒருவருக்கு இது இன்னொருவருக்கு இது அப்படின்னு சொன்னார் யார் என்று குறிப்பிடவில்லை ஆனால் அவங்க ரெண்டு பேரும் விளங்கி கொண்டிருப்பாங்க ஏன் கேட்டால் அந்த வந்த ஒருவர் அசலில் வந்து மன்னருக்கு பழவம்சம் பிழிந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பில் உடல்லேயே இருந்தார் இன்னொருவர் மன்னருக்கு ரொட்டி சொட்டு கொடுக்கக்கூடிய பணியிலே இருந்தார் இப்போ ரொட்டி சொட்டு கொடுக்கக்கூடியவர் தான் ரொட்டி வைத்திருப்பதாக கனவு கண்டார் பழரசம் பிழிந்து கொடுப்பவர் பழரசம் நீ பிழிந்து கொடுப்பாய் என்பதாக சொன்ன பொழுது அவர் புரிந்து கொண்டார் நான் அந்த வேலைக்கு திரும்ப போகப் போகின்றேன் நான் விடுதலையாக போகின்றேன் புரிந்து கொண்டு இருக்கலாம் இருந்தாலும் ரெண்டு பேரில் ஒருவர் என்று சொன்ன காரணத்தால் நான் இருக்குமோ நானாக இருக்குமோ என்று இருவருமே சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க இப்போ நாங்கள் சும்மா சொன்னோம் உண்மையிலேயே கனவு காணலை அப்படின்னாங்க நேசமாக கனவு காணலை சும்மா ஒரு இதுக்காக வேண்டி கேட்டோம் அப்படி பார்த்து கனவு பார்த்ததாக சொன்னோம் அதனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ வேணும் யூசுப் அலையலாம் சொன்னாங்க நீங்கள் பார்த்தீங்களா இல்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் என்று சொன்னீங்க அதனால குவியல் அமருல்லதிஸ்தப்தியான் எது விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபத்துவா கேட்டீர்களோ அது முடிவாக்கப்பட்டு விட்டது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நான் என்ன சொன்னனோ அதுதான் நடக்கும் அதுக்கு பின்னால் எந்த கேள்வியும் கிடையாது எந்த பதிலும் கிடையாது நீங்கள் சும்மா பார்த்தாலும் சொன்னாலும் பார்த்தாலும் சரி நெசுமா பார்த்தாலும் சரி என்று யூசுஃப் அல் இஸ்லாமர்கள் பதிலளித்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்ற பொதுவாக கனவு முன்னாலையும் சொல்லியிருக்கிற கனவு காண்பது இருக்கின்றதே அது அல்லாஹாலாவுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒன்று கனவு ஏன் ஏற்படுகின்றது என்று எந்த அறிஞரும் இதுவரைக்கும் விளக்கம் சொன்னது கிடையாது உலகத்தில் ஏராளமான அறிஞர்கள் ஏராளமான ஆராய்ச்சி செய்கின்றார்கள் பூமியிலிருந்து வானம் வரைக்கும் பூமிக்குள்ளே வானத்துக்கு மேலே நிறைய ஆராய்ச்சிகள் நடக்கின்றன கனவு ஏன் ஏற்படுகின்றது எப்படி ஏற்படுகின்றது என்று யாரும் விளக்கம் சொன்னது கிடையாது சில பேர் சொல்லலாம் வெளித்தோட்டத்தில் அதாவது நாம் விழித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதையெல்லாம் நினைக்கின்றோமோ அதுவெல்லாம் கனவாக வரும் அப்படின்னு சொன்ன அப்படி வருதா திடீர்னு நான் கனவு காண்பேன் அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி அங்கே வெள்ள மாளிகையில் இருக்கிற மாதிரி ஒபாமாவுக்கு முன்னால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி அப்படிலாம் கனவு காங்குறேன்னு வச்சுக்கோங்க முடியுமோ முடியாதா அன்றைக்கூட ஒருத்தர் சொன்னார் நான் அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி பார்த்தேன் லண்டனுக்கு போகிற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறசாகத்தை விட்டு வெளியே போனதே இல்லை இப்போ எப்படி நனவுக்கும் கனவுக்கும் இன்னும் நனவு கனவாக முடியாது நம்ம எத்தனையோ கனவுகளை பார்த்துருக்குறோம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் எனக்கு ஒரு ஏழு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போவே ஹஜ்ஜுக்கு போகிறதாக காபாவுக்கு போய் ஹஜ்ஜு செய்யறதாக கனவு கண்டேன் ஏழு வயசில் யாருமே நம்ப மாட்டாங்க இவர் ஹ ஹஜ்ஜுக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காலத்தில் ஹ ஹஜ்ஜுக்கு போகிறதாக கனவு கண்டேன் ஒரு தடவை பார்த்தேன் ரெண்டு மலக்குகள் வர்ற மாதிரி கனவு கண்டேன் எப்போ எப்போ நம்ம மலக்குகளை பார்த்துருக்குறோம் மலக்குகளை பார்த்து கனவு கண்டேன் இவர் ஜிமிரி இல்லை இவர் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நரகத்தை பற்றி நினைக்கவே இல்லாத நேரத்தில் அதை பற்றி விபரமே தெரியாத நேரத்தில் நரகத்தினுடைய ஒரு அமைப்பில் ரத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஏரி மாதிரி ஒரு குளம் மாதிரி ஒரு இடம் இருக்குது அதில் ஜனங்கள்லாம் போய் விழுகிறாங்க அங்கே தத்தளிக்கிறாங்க அதில் மேலே எதிரிச்சு வர்றாரு ஒருத்தர் அதுலேருந்து மேலே இருக்கக்கூடியவங்க கல்லால் அடிக்கிறாரு அவர் போய் தொப்புள் அங்கே விழுந்தர் இது ஹதீஸில் இருக்குது ஹதீஸ்னால் என்னென்னே தெரியாத காலத்தில் பார்த்து நான் பார்த்தது என்னென்னே தெரியாத இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்றது அப்படிங்கிறதும் தெரியாது இப்படி ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அப்படிங்கிறதும் தெரியாது அல்லா தெரியும் நபி தெரியும் அவ்வளோதானே தெரியும் பேர் தெரியுமே தவிர குரான்னால் என்னென்னு தெரியாது ஹரிசுனால் என்னென்னு தெரியாது அந்த காலத்தில் கண்ட கனவு சரி இப்படி நம்ம நினைக்காதெல்லாம் வருது ஆமாம் ஒரு உயரமான ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு பறந்து போய் இங்கேருந்து அங்கே போய் பறந்து போய் நிற்கிற மாதிரி கனவு கண்டேன் எப்போ ரெக்க ரக்க முளைச்சிச்சு ப பறவை மாதிரி பறந்து போகிறேன் ஆ கனவுக்கும் நினைவுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன் கனவு வருகின்றது எப்படி வருகின்றது என்று யாரும் சொல்ல முடியாது அது அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய ஒரு குதிரத்தைச் சேர்ந்தது அவனுடைய அருளை விளங்கிக் கொள்வதற்காகவே அவனுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டியுள்ள ஒரு நிகழ்ச்சி கனவு என்பது மனிதனுக்கு கொடுக்கப்படுது சரி அப்படி கனவு கண்டால் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் பொய் சொல்லக்கூடாது ரசூல்லா சொல்லல்ல சொன்னார்கள் ஒருவர் கனவு கண்டதாக பொய் சொன்னால் சில பேர் தமாஷ்காணி சொல்லுவாங்க ராத்திரி ஒரு கனவு கண்டப்பா நீ வர்ற நான் நின்று கிட்டுருக்கிறேன் நீ வந்தவுடனே என்னமோ கேட்குறேன் ஓகே ஒரு அற விட்ட உன்னைய வல்லாம் கொட்டி போச்சு உனக்கு எனக்கு அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் சொல்கிறாங்க இது பொய் சும்மா தமாஷுக்காக சொல்லுது தமாஷுக்கும் கனவுல கனவுக்காக பொய் சொல்லக்கூடாது கனவு கண்டதாக இப்படி ஒரு கனவு கண்டதாக பொய் சொன்னால் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் சொல்லுகின்றார்கள் தியாமத்தினால அவருக்கு ஒரு தண்டனை வழங்கப்படும் அது என்ன தண்டனை தெரியுமா இரண்டு கோதுமைகளை அல்லாஹாலாக கொடுப்போம் ஒரு கோதுமை ரெண்டா ரெண்டு கோதுமை ரெண்டு கோதுமையும் முடிச்சு போட சொல்லுவான் அதிகல வருகிறது ரெண்டு கோதுமையை முடிச்சு போட சொல்லுவான் அல்லாஹத்தாலா கோதுமை எப்படி முடிச்சு போடுறது கோதுமையை முடிச்சு போட முடியாது அவருக்கு தண்டனை வழங்கப்படும் இல்லாததை சொன்னார் இவர் முடியாததை செய்ய சொல்றான் அல்லாஹத்தால இல்லாததை சொன்ன காரணத்தினால் முடியாததை செய்ய சொல்லுகிறார் அவருக்கு முடியாது என்ற காரணத்தால் தண்டனை கொடுக்கப்படும் நரகத்தில் என்பதாக சொன்னாங்க அதனால கனவு உண்மையான கனவைத்தான் சொல்ல வேண்டும் கனவு கண்டதைத்தான் சொல்ல வேண்டும் இல்லாததை சொல்லக்கூடாது அதிரத்து ஒமர் அலி அல்லாஹால அவர்களிடத்தில் இதே மாதிரி ஒருத்தர் வந்தார் வந்து சொன்னார் இன்னித்து நான் ஒரு கனவு கண்டேன் ரொம்ப செழி செழிப்பாக இருப்பதாக கனவு கண்டேன் அடுத்து அதே கனவுல மறுபடியும் கண்டேன் ரொம்ப பஞ்சத்திலே வாடுவதாக பஞ்சத்தில் அடிபடுவதாக கண்டேன் பிறகு கண்டேன் ரொம்ப செழிப்பாக இருப்பதாக கண்டேன் மறுபடியும் பார்த்தேன் பஞ்சத்தில் வாடி வதங்குவதாக கண்டேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டவுடனே ஹசரத் உமர் அல்லாத்தாலா சொன்னார்கள் நீ ஒரு ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா முதல்ல ஈமான் கொண்டு இருக்கின்றாய் அப்புறம் குஃபுருக்கு போயிட்ட அப்புறம் ஈமான் கொண்ட அப்புறம் குஃபுருக்கு போயிட்ட அப்படியே இருந்து நீ காஃபிராக தான் மவுத்தாவ அப்படின்னு சொன்ன வந்த ஆள்கிட்ட சொல்கிறாங்க நீ காஃபிரா இருந்து தான் மவுத்தாவை அப்படின்னு அவர் சொன்னார் நான் சும்மா சொன்னேன் அப்படின்னாரு நீ சும்மா சொன்னேன் அப்படின்னா ஒன்றுமே பார்க்கல சும்மா சொன்னேன் அப்படின்னாருமார் சாஹிப் யூஸ் யூஸ்டைய தோழர்களுக்கு என்ன ஏற்பட்டதோ அதே உனக்கு முடிஞ்சு விட்டது அப்படின்னா சிறைச்சாலை சொன்னாரா இல்லையா சொன்னாங்களா இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க நாங்கள் சும்மா சொன்னோம் அப்படின்னாங்க சொன்னால் குலியல் அமருள் அதி எந்த விஷயத்திலேயும் நீங்கள் ரெண்டு பேரும் தீர்ப்பு கேட்டீர்களோ அது முடிஞ்சிருச்சுவா முடிக்கப்பட்டு விட்டது அதே மாதிரி உனக்கும் முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஹஜரத் உமர் அல் அல்லாத்தாலா அன்பர்கள் சொன்னார்கள் என்பதால் ஹஜரத் உமர் அல் அல்லாஹத்தாலும் சொன்னார்கள்னால் அதே மாதிரி நம்மலாம் சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை உமர் அல் அல்லாஹத்தி எப்படிப்பட்டவர்கள் என்ன ஆற்றல் உள்ளவர்கள் ஈமானுடைய தன்மை என்ன அல்லாஹுடைய நெருக்கம் எப்படி ரசூலுடைய நெருக்கம் எப்படி குரான் ஹதீஸுக்கு என்ன விளக்கம் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி உள்ளவர்கள் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியும் ரசூல் லாய் சல்லா அலி சொன்னார்கள் எனக்கு பின்னால் நபி கிடையாது அப்படி நபியாக வருவதாக இருந்தால் உமர் தகுதியானவர்கள் என்பதாக சொன்னார்கள் இன்னாஹ என் ஒமர் உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான் என்பதாக சொன்னார்கள் ரிசுல்லா அலி அல்லா பேச அப்படின்னு சொன்னா அவர் பேசுவதெல்லாம் உண்மைதான் சத்தியம் அவர் எதை பேசினாலும் சரி எதை சொன்னாலும் சரி சத்தியமானது முன்னால் அவர் விஷயம் சொல்லியிருக்க மாதிரி ரெண்டு பேர் ஒரு முனாஃபிக்கு ஒரு யூதர் ரெண்டு பேத்துக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் திட்ட போய் தீர்ப்பு கேட்டாங்க சுருக்கமாக சொல்கிறேன் ரசூல்லாய் சல்லா அந்த யூதருக்கு சாதகமாக தீர்ப்பு வச்சோம்னா முனாஃபிக்கு பாதகமாக சீர்ப்பு சொல்லிட்டாங்க நியாய நியாயப்படி தீர்ப்பு செஞ்சாங்க அது யூதருக்கு சாதகமாக இருந்தது இந்த முனாஃபிக்கு விடலை சரி உமர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு அவர் யூதர் என்ன பண்ணுவார் சரி ரசூல்லாட்ட கேட்டாச்சு நம்ம யூதருக்கு இவர்ட்டையும் போய் கேட்பணும் உமர்ட்டையும் போய் கேட்போம் உமர்ட்டு வீட்டில் போய் கதவை தாங்க வெளியே வந்தாங்க முமரளி எல்லாத்தாளர்கள் என்ன விஷயம்னு கேட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேத்துக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ரசூ உள்ளாட்ட போய் சொன்னோம் ரசூல்லா இஸ்வசில் இவருக்கு சாதகமாக அதற்கு தீர்ப்பு செஞ்சுட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன் நானாக இந்த சொல்கிறேன் அப்படின்னு உள்ளே போனார் வாழை எடுத்துகிட்டு வந்தார் அந்த முன்னாபித்தை ஓங்கி தலை தனியாக முண்டை தனியாக கீழே விழுந்துச்சு இதை பார்த்துட்டு அவன் எழுத்தம் ஓட்டம் இப்போது ஏன் எதுக்கு என்ன தீர்ப்பு என்ன விஷயம் ஏன் தீர்ப்பு செஞ்சாங்க வேறு தீர்ப்பு வேண்டும் என்பதாக இங்கே வந்திருக்கிறான் அது எப்படி சரியா இருக்க முடியாது தீர்ப்பு செய்ய முடியுமா அதனால தான் வெட்டினாங்க சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்த உடனே சொன்னாங்க உமர் அந்த முனாக்கை வெட்டியது சரிதான் என்பதாக சொன்னார் நம்ம என்ன சொல்லுவோம் அது எப்படி நிரபராதியான ஒரு ஆள் அவன் எந்த குற்றம் செய்யலாம் அவனை எப்படி வெட்டி தலையை தனியாகலாம் கொலை செய்யலாம் அப்படின்னு உமர் செய்து தவறில்லை என்று நான் விளங்குகின்றேன் நான் நம்புகின்றேன் என்பதாக சுர் அல்லஹ் அல்லாஹ் இஸ்லாம் சொன்னார் அது மாதிரி உமர் அல்லி அல்லாஹாத்தாலுடைய சொல் இருக்கின்றதே அது ஒரு சொல் சொல்ல மாட்டாங்க சொன்னால் அது சத்தியமாகத்தான் இருக்கு உண்மையாகத்தான் இருக்குது ஒரு மனிதர் வந்தார் வெளியூர்லேருந்து ஒருத்தர் வர்றார் வர்றவற்றை கேட்டாங்க அதில் அது உமர் அல் அல்லாஹாலு கேட்குறாங்க உன் பேர் என்னன்னு கேட்டாங்க அவர் ஜம்ரா அப்படின்னு சொன்னார் ஜம்ரத்னா நெருப்பு கங்கு அப்படின்னு அர்த்தம் உங்க அத்தா பேர் என்னன்னு கேட்டார் கேட்டாங்க கபிலாவுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஹரிஹா கரிப்பது அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி நீ எந்த இடத்துல தங்கி இருக்கிற உங்களுடைய மக்காம் இடம் எது அப்படின்னு கேட்டார் ஹர்ரத்துன்னார் ுடைய உஷ்ணம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேரு அப்படின்னு சொன்னார் சரி உடனே நீ தங்கி இருக்கூடிய அந்த ஏரியா இருக்க அதற்கு பேர் அந்த மஹல்லாவுக்கு பேர் என்னும் ஹாமியா கொதிக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னு சொன்னார் நீ சீக்கிரமா போய் உன் வீட்டை பார் வீட்டில் இருப்பவர்கள்லாம் நெருப்பினால் கறிக்கப்பட்டு இறந்து இருப்பார்கள் அப்படின்னு அவர் போய் பார்த்தார் அதே மாதிரி இருந்தது அங்கே நடந்தது உமர்ரலுடைய நாவுக்கு அவ்வளவு வலிமை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா உன்னால சொல்லியிருக்கிறேன் பேர் வைக்கிறது ஒழுங்காக வைக்கணும் நெருப்பு பந்தம் தீக்கங்கு அப்படி அப்படின்னு பேர் வச்சா அது மாதிரிதான் இருக்கு பேர் வைக்கிறது நல்ல பேராக இருக்குன்னு ரசுல்லாய் சொல்லா அலி செல்லமர்கள் சொன்னார்கள் அழகான பெயர் வையுங்கள் என்பதாக சொன்னார்கள் அது ஒரு விஷயம் உமர்லில்லஹா தன்னுடைய நாக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு விஷயத்தை சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும் அதனால ரசூல்லாய் சல்லா அலி சிலமர்கள் சொன்னார்கள் முந்தைய உம்மத்தினரிலே பலர் முகத்த இருந்திருக்கின்றார் பல முகத்த அதான் சொன்னால் பழிக்கும் சொன்னால் பழிக்கும் என்ற நிலையிலே உள்ள சொல் சொன்னால் அந்த சொல் பழிக்கும் என்ற நிலையிலே உள்ளவர்கள் பலர் இருந்து இருக்கின்றார்கள் என்னுடைய உம்மத்திலேமர் என்பதாக சொன்னார்கள் சொன்னால் விடும் உடனடியாக நடந்துவிடும் ஒருவர் வந்தார் அவர் வரும்போதே சொன்னாங்க உமர்லையால இவரை பார்த்தா குறி சொல்லக்கூடிய ஆள் மாதிரி தெரியுது சொல்ற ஆள் மாதிரி தெரியுது பக்கத்தில் வந்தாங்க கேட்டாங்க நீ இப்படியாக நீ காஹி ஜோசியன் சொல்ற ஆளாகும் தூரத்தில் வரும்போதே சொல்லிப்பட்டார் அவரை பார்த்த உடனே ஒரு ஜோசியம் சொல்லக்கூடிய ஆள் என்பதாக அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவர்களாக உமர் ரவி அல்லாத்தாலும் இருந்தார்கள் உமர் ரவி அல்லா தலான் அவர்கள் உம்மத்திலே ஒரு மனிதர் அவர்கள் நபிமார்களிலே ஒரு மனிதர் ரசூல்மார்களிலே ஒரு மனிதர் அதனால் சொன்னது சொன்னதுதான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது எது நடக்குமோ அது நடந்தே தீரும் என்பதாக சொன்னார்கள் பிறகு அதற்கு யூசுப் அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் வக்கால லில்லதி அன்னஹும் நாஜி மின்ஹுமா இப்போ ரெண்டு பேரில் ஒருத்தரை பார்த்து நீ விடுதலையாவாய் இவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தனித்தனியாக சொல்லலை ரெண்டு பேர்த்துக்கு பொதுவாக சொன்னாங்க ரெண்டு பேரும் விளங்கி கொள்வார்கள் என்ற நிலையிலே சொன்னாங்க இப்போ யார் விடுதலையாவார்கள் யாருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படும் என்பதும் யூசுஃப் அலிஸ்லாத்துக்கு தெரியும் அதனால் யார் விடுதலையாக போகின்றாரோ அவரை கூப்பிட்டு தனியாக அவருக்கு தெரியாமல் இன்னொரு ஆளுக்கு தெரியாமல் இவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க சொல்லு மின் இருவரிலே விடுதலையாகி செல்லுவார் என்று உறுதியாக நம்பியிருந்தார்களே அந்த மனிதர்களிடத்தில் யூசுப் அலை இஸ்லாமர்கள் சொன்னார்கள் நீ விடுதலையாகி போக போற நீ போன உடனே அரசு கொஞ்சம் சொல்ல இந்த மாதிரி ஒரு நிரபராதியான ஆள் சிறையில் இருக்கிறார் அவர் ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி கொஞ்சம் உன்னுடைய எஜமானிடத்தில் சொல்லு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஒதுக்குர் ஃபீ ஒதுக்குர் ஐந்தர உதுக்குர் நீ ஐந்தரப்பிக்க உன்னுடைய ரப்பிடத்தில் எஜமான இடத்தில் ரப்பா எஜமான அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல உன்னுடைய ரப்பிடத்தில் உன்னுடைய எஜமான இடத்தில் என்னை பற்றி நீ சொல்லி காட்டுவாயாக என்றும் ஹசரத் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த விடுதலையாகி செல்லக்கூடிய அந்த மனிதனிடத்தில் சொல்கிறார் சரி அவர் சரி சொல்லுகின்றேன் என்று சொல்லி அவர் போயிட்டார் அதே மாதிரி இன்னொரு ஒரு விடுதலை ஆக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டது ஏன்னா அவர் அந்த அரசுடைய உணவிலே விஷம் வைத்து அவரை கொலை செய்வதற்காக முழு முயற்சியோடு ஈடுபட்டவர் அதுக்கு இவர் உதவியாக இருந்தார் ஆனால் சொல்லிட்டார் என்ற காரணத்திலும் அவருக்கு விடுதலை தரப்பட்டு விட்டது இவருக்கு தண்டனை தரப்பட்டு விட்டது சொன்ன மாதிரியே சரி அவர் போனார் இந்த இடத்துல யூசுப் அலே அவர்கள் விடுதலாகிச் செல்லக்கூடிய அந்த மனிதனிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் இந்த மாதிரி உன்னுடைய எஜமான இடத்தில் சொல்லி சென்று என்னை பற்றி சொல்லுவாயாக அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க இப்போ அல்லாஹுத்தாலா அந்த இடத்துல ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் ரெண்டு மூணு அறிவிப்புகள் இருக்குன்னு இதில் உடனே ஜிப்ரீல் அலி இஸ்லாமர்கள் அங்கே வந்தார்கள் வந்து யூசுப் அலி இஸ்லாம் இடத்துல கேட்டார்கள் யூசுஃப் ஜிப்ரீல் அலி சிறைச்சாலைக்கு வருகின்றார்கள் வந்த உடனே ஏன்னா நபி இவங்க நபி இடத்துல வருகை தருகின்றார்கள் வந்த உடனே கேட்டாங்க குற்றவாளிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட குற்றவாளிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சிறைச்சாலைக்கு வந்திருக்கீங்களா அல்லாஹால உங்களுக்கு சலாம் சொல்ல சொல்லி சொன்னான் நீங்கள் இதுவரைக்கும் எந்த ரப்பை நம்பி வந்தீர்களோ அந்த ரப்பை மறந்து விட்டு கொஞ்ச நேரம் மனிதர்களிடத்தில் உதவி தேட ஆரம்பித்து விட்டீர்களே அல்லாத்தாலா உங்களிடத்தில் சொல்ல சொன்னான் என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நீங்கள் கொஞ்ச நேரம் என்னை மறந்துவிட்ட காரணத்தினால் உங்களை ஒரு சில காலம் வரைக்கும் நான் சிறையிலே வைத்திருப்பேன் என்று அல்லாஹு தாலா சொல்ல சொன்னான் என்றும் சொன்னார்கள் அதாவது அல்லாஹிடத்தில் நேரடியாக கேட்காம ஏன்னா நபி ரசூல் நேரடியாக கேட்கலாம் கேட்க முடியும் அவ்வளோ ஆற்றல் இருக்கின்றது நேரடி தொடர்பும் இருக்கின்றது இருந்தாலும் அந்த விடுதலையாகி செல்லக்கூடிய மனித இடத்துல கேட்டார்கள் என்னை பற்றி கொஞ்சம் உன்னுடைய யஜமான இடத்துல போய் சொல்லு அப்படின்னு கேட்டேன் இது ஒரே ஒரு வினாடி நடந்த ஒரு சின்ன விஷயம் ஆனால் அதுவும் அல்லாஹாலாவுடைய ஒரு தண்டனைக்கு இலக்கானது அல்லாஹுடைய நாட்டம் என்பது வேறு தக்தீர் என்பது வேறு தக்தீர் இப்படித்தான் நடைபெறும் என்று அல்லாஹாலா எழுதி வச்சிருக்க அப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இடையிலே இந்த ஏற்பட்ட விஷயத்தை படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹாலா சொல்லி தருகின்றான் ஜபிரீ அல்ல இஸ்லாம் சொன்னார்கள் உலக மக்கள் அனைவருக்கும் அது படிப்பினை நமக்கும் சேர்ந்து நீ என்ன நினைச்சி என்னிடத்துல கேட்டிருந்த யாருலாம் இந்த ஆள்லாம் விடுதலையாகி போறாரு நான் நிரபராதியாக இருக்கிறேன் உனக்கு தெரியும் நீ என்னை விடுதலை செய்தால் விடுதலை செய்வதற்குரிய ஏற்பாட்டை நீ செய்தால் அதற்கு வழிவகை செய்தால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றெல்லாம் யூஸ்வலைஸ் எல்லாம் கேட்டுருக்கலாம் அப்படி கேட்காம அவரை கூப்பிட்டு நீ போய் சொல்லு உன்னுடைய யஜமான அப்படின்னு சொன்னது ஒரு சின்ன ஜல்ல ஒரு சருகுதல் சரி இப்படி சொல்றது கூடுமா கூடாதா மக்கள் இடத்துல உதவி தேடுவது கூடுமா கூடாதா தாராளமாக நமக்கு கூடும் கடன் தேவைப்படுது காசு தேவைப்படுது ஒரு இடத்துல போய் கடன் கேட்கறோம் மனித இடத்துல போய் கடன் கேட்காம யாரெல்லாம் எனக்கு காசு தேவை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியாசல்லா துவா கட்ட காசு வராது மனிதர்களிடத்தில் தான் போய் கேட்கும் மனிதர்களிடத்தில் கேட்க வேண்டும் நம்பிக்கை எல்லாரும் இது வைக்க வேண்டும் யார்லா அந்த மனிதனுடைய மனதிலே ஒரு நல்ல எண்ணத்தை போட்டு எனக்கு உதவி செய்வதற்கு நீ ஏற்பாடு செய்ய என்று சொல்லிக் கொண்டு துவா கேட்டுக்கொண்டு அவர் இடத்துல போய் பாய் ஒரு பத்து ரூபாய் இருந்தால் கொடுங்க அப்படின்னு அவருக்கு போய் கேட்கும் யூஸ்வலைஸ்லாம் அப்படி செய்வதற்கு பதிலாக என்ன செஞ்சிட்டாங்க நேரடியாக அவரிடத்துல சொல்லிவிட்டார்கள் ஒரு ஜல்லத்து ஏற்பட்டவர் இது மனிதன் என்ற தன்மையிலே நபிமார்கள் மனிதர்கள் தான் என்பதற்கு இப்படிப்பட்ட ஜல்ல ஒரு சருகுதல் ஏற்படுவது வழக்கம் எல்லா நபிமார்களுக்கும் அது ஏற்பட்டிருக்கும் அப்போ தான் உறுதிப்படுத்தப்படும் அவர் அல்லாஹுடைய அடியார் என்பது உறுதிப்படுத்தப்படும் பொதுவாக களிமா சொல்லும் போது அல்லா இலா இல்ல அல்லா அஷத் அண்ண முஹம்மதன் அபுது சொன்ன பின்னால வணக்கத்திற்கு அல்லா தான் அப்படின்னு சொன்ன பின்னால முஹமது சல்லாஹ் வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார் அல்லாஹுடைய அடியாராக இருக்கின்ற அப்படி சொல்றதில்லை அப்படி சொல்லலை முதல்ல அப்த சொல்லித்தான் அவர் ரசூலை சொல்கிறோம் அப்துகு ரசூலு ரசூலுஹு அப்துகுன்னு சொல்றதில்லை ஏன் கேட்டா அவர் மனிதர் இனத்தில் மனித இனத்தை சார்ந்தவர் தான் அவரும் அல்லாஹுடைய அடியார்தான் நம்மை போன்று நானும் ஒரு அடிமை அவரும் ஒரு அடிமை தான் ஆனால் இந்த அடிமைக்கும் அந்த அடிமைக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கின்றன அவர் மிக உயர்ந்த அந்தஸ்திலே உள்ள ஒரு அடிமை மிக தாழ்ந்த அந்தஸ்திலே உள்ள ஒரு அடிவை அப்படின்னு நம்ப வேண்டும் அதை உறுதிப்படுத்துவதற்கான அப்துகூக சொல்றோம் அதே மாதிரி யூசுப் அலி அவர்கள் மனித இனத்தை இனத்திலே உள்ளவர் அல்லாஹுடைய அடியார் என்பதற்காக வேண்டி ஒரு ஜல்லத் ஒரு சருகுதலை இடையிடையிலே அல்லாஹால ஏற்படுத்துகின்றான் அப்படி அந்த ஜல்லத் ஏற்படுத்தப்படுவதும் அல்லா தாலாவுடைய தப்பு உள்ளது அல்லாஹுடைய நாட்டப்படி எழுதி வைக்கப்பட்டபடி தான் நடக்குது சரி இப்ப ஜிபிரி அலி கேட்டா ஜிப்ரி அலி சொன்னாங்க அல்லாஹால இப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க யூசுப் அலிஸ்லாமர்கள் ஜிப்ரீல் அலிஸ்லத்தில் கேட்கறாங்க யா ஜிப்ரீல் அஹுவா அன்னி ராவின் சரி நான் வந்து தவறாக செஞ்சுட்டேன் அவற்றை உதவி கேட்டுட்டேன் அல்லாஹ் கொஞ்சம் நேரம் ஒரு ஜல்லத்து ஒரு சறுகுதல் ஏற்பட்டு விட்டது இருந்தாலும் என்னுடைய ரப்பு என்னை பொருந்தி கொள்ளுகிறானா அப்படின்னு கேட்டாங்க என்னுடைய ரப்பு என் மீது பொருத்தம் உள்ளவனாக திருப்தி உள்ளவனாக இருக்கின்றான் ஆ அதை பற்றி அதை அதை பற்றி எந்த பிரச்சனைங்களே நாம் ஆம் அல்லாஹ் உங்கள் மீது பொருத்தம் உள்ளவனாக திருப்தி இருக்கின்றான் அப்படின்னு சொன்ன பொழுது ஹஜரத் யூசுஃப் அலையாம் அவர்கள் சொன்னார்களாம் லா உபாலிசா அப்படின்னா இந்த ஜல்லத்து ஏற்பட்டுச்சு பாருங்கள் சருகதர் இதை பற்றி நான் பொருட்படுத்தவே இல்லை அல்லா திருப்தியாக இருந்தால் போதுமானது ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பினார்கள் என்பதாக ஒரு அறிவிப்பு இன்னொரு அறிவிப்பில்ல அல்லாஹத்தால் நேரடியாக யூசுஃப் அலைய் பேசுகின்றான் யூசுப் அலையாமர் யூசுபே அல்லாஹ் கேட்டானா யூசுபே உன்னுடைய சகோதரர்கள் உன்னை கொலை செய்வதற்காக இனி முயற்சி செய்து கொண்டு வந்து அந்த கிணற்றிலே தள்ளினார்கள் உண்முடையை கொலை செய்வதை விட்டு உண்மை காப்பாற்றியது யார் அப்படின்னு கேட்டான் யாழ்லா நீதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அந்த பாழ கிணற்றிலே உன்னுடைய சகோதரர்கள் உன்னை தள்ளினார்கள் அல்லவா அந்த பாழும் கிணற்றிலிருந்து வெளியேற்றி உண்மை காப்பாற்றியது யார் என்று அல்லாஹல்ல கேட்டான் யார்லா நீதான் என்று சொன்ன யூசுஃப் அலா இஸ்லாமர்கள் சொன்னார்கள் சரி ஒரு பெண்மணியுடைய வீட்டிலே நீ இருந்தாயே அந்த பெண்மணி தவறான வேலைக்கு உன்னை அழைத்தாரே அந்த தவறான வேலையிலிருந்து கடுமையான அந்த குற்றத்திலிருந்து உன்னை காப்பாற்றியது யார் என்பதாக கேட்டான் யார்ல நீ தான் அப்படின்னு யூசுஃப் அலி இஸ்லாம் அப்படி இருக்கும் பொழுது கைஃப்தபி மஹலூக்கின் தரக்தரப்பக ஒரு அடிமை ஒரு மனிதனை எப்படி நீ நம்பினாய் படைத்தவனை எப்படி மறந்து விட்டாய் என்று கேட்டான் அல்லாஹால ஏன் என்னிடத்தில் நீ கேட்கவில்லை அவரிடத்தில் கேட்டாய் சிறையை விட்டு வெளியே போக வேண்டும் என்று அப்படின்னு அல்லாஹலா கேட்டான் யார் ரப்பி கரிமத்துன் ஜல்லத் மின்னி என்னுடைய ரப்பே ஒரு வார்த்தை என்னில் இருந்து தவறுதலாக ஒரு சருகுதல் ஏற்பட்டு விட்டது அஸ் யா இலாஹ இப்ராஹிம் இ சஹாக்கேயாக்கோ இப்ராஹிம் இசாக யாக்கோபுடைய நாயனே உன்னிடத்தில் நான் வேண்டுகின்றேன் நீ என்னை காப்பாற்றுவாயாக அன் தரகமணி நீ எனக்கு ரஹமத்து செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன் என்பதாக யூசுப் அலி அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹால சொன்னார்கள் நீர் அந்த மனிதனிடத்தில் கேட்டதின் காரணமாக சொன்னதின் காரணமாக ஒரு சிறிய தண்டனை அல்லாஹால கொடுக்க விரும்புகின்றான் அதுதான் இன்னும் கொஞ்ச நாள் நீர் சிறையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹத்தாலா சொல்லி அனுப்பினான் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் இல்லைன்னா இப்பொழுதே விடுதலை ஆகி இருக்க முடியும் இந்த வார்த்தை நபியுடைய வாயில் ரசூலுடைய வாயிலிருந்து வந்துவிட்ட காரணத்தினால் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹாலா சொல்லி அனுப்பினான் அதை அல்லாஹத்தாலா எப்படி சொல்லுகின்றான் இப்போ அந்த விடுதலையாகி செல்லக்கூடிய மனித இடத்தில் யூசுஃப் அலி அவர்கள் சொன்னார்கள் உதுக்குருணி அந்த யஜமான என்னை பற்றி நீ சொல்லு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சொன்னதுனாலுதான் அவரை மறக்க செய்து விட்டான் ஜிகர ரப்பி அவருடைய ரப்புடைய நினைவை மறக்க செய்து விட்டான் அப்படின்னு இருக்குது இல்லை ரெண்டு விதமான கருத்துகள் சொல்லப்படும் ரெண்டு விதமான அர்த்தங்கள் கருத்துகள் அப்படின்னு சொன்னது அந்த அன்னகு மதுக்கு இந்த ரப்பி யார் அந்த இருவரிலே யார் விடுதலையாகி செல்லவிருக்கின்றாரோ அவரிடத்திலே யூசுப் அலே இஸ்லாமர்கள் சொன்னார்கள் உன்னுடைய யஜமான என்னை பற்றி சொல் அப்படின்னு சொன்னார் அவர் போனார் விடுதலை ஆகி போயிட்டார் அதே மாதிரி பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடிய வேலையில் அமர்த்தப்பட்டார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஆனால் யூசுஃப் அலைஸ்லாத்த பற்றி அவருடைய எஜமான நினத்தில் சொன்னாரான்னு கேட்டால் சொல்லவே இல்லை மறந்துட்டார் எவ்வளோ நாள் மறந்துட்டார்னா ரொம்ப நாள் ஆச்சது அதான் பிலுவாசின அப்படின்னு சொல்லுது பில்வா என்று சொன்னால் அரபியில் மூன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள க அளவு அப்போது ஒரு மூணு வருஷம் அல்லது வருஷம் அவ்வளோ காலம் மறந்துட்டார் சொல்லவே இல்லை நினப்பு வரும் சொல்லலாம் நினைப்பார் மறந்துடுவார் நம்ம சில காரியங்களை பார்க்குறோம் நம்ம வீட்டிலேயே பார்ப்போம் அதை செய்யலாம் நினைப்போம் மறந்துடுவோம் அப்புறம் நினப்பு வரும் அப்புறம் மறந்துடுவோம் தொழுகையில் வந்து தக்பீர் கட்டணோன்னு நினைப்பு வரும் ஆஹா செய்யலே அப்படின்ட்டு தொழுது முடிச்சோடனே மறந்து போயிடும் வீட்டுக்கு போவோம் கண்டிப்பாக செய்யணும்னு போவோம் இடையில ஒருத்தர் வருவார் பேச்சு கொடுப்பார் அது மறந்து போயிடும் இப்படியே போயிட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கடிதத்தை எழுதி உள்ளாங்கு மேலே வச்சுருப்போம் டேபிள் மேலேயோ இதிலேயோ வச்சுருப்போம் அந்த போஸ்ட் செய்யக்கூடிய கடிதம் அடுத்த மாதம் தான் போடப்படும் ஒரு மாதம் ஆகி ஒரு மாதம் வரைக்கும் மறந்துடுவோம் நடக்குது நிறைய மாதிரி இது மாதிரி அவர் மறந்தார் அவரை மறக்க செய்தது யார் சைத்தான் என்பதாக சொல்றாஹு அவரை மறக்க செய்து விட்டான் அவருடைய சொல்லுவதை மறக்கடித்து விட்டான் அப்படின்னு சொல்ற இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னா யூசுஃபை மறக்க செய்து விட்டான் சைத்தான் சைதான் யூசுஃபை மறக்கடித்து விட்டான் ஜிகர ரப்பி அவர் தன்னுடைய ரப்பை நினைவு மறக்கடித்து விட்டான் ரப்பை நினைக்காமல் இவரை மட்டும் நினைச்சு யஜமானிடத்தில் போய் சொல்லு அப்படின்னு இந்த மனித இடத்துல சொல்லி அனுப்பினார்கள் யூசுஃபுக்கு சைதானுடைய தூண்டுதல் ஏற்பட்டு விட்டது அப்படி ஏற்படலாமா ஒரு நபிக்கு ஏற்படலாம் சைத்தானுடைய தூண்டுதல் நபிக்கும் ஏற்படலாம் ஆனால் அல்லாஹால காப்பாற்றிடுவான் மறதியும் ஏற்படும் காப்பாற்றிடுவான் அல்லாஹத்தாலா மறதியும் ஏற்படும் காப்பாற்றிடுவான் நிறைய விஷயங்கள் ரசூல்லாய் சல்லா அலி செல்லத்துடைய ஹதீஸுகளில் வந்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் வருகின்றது அதுபோன்று யூசுப் அலே இஸ்லாம் அவர்களே சைத்தான் மறக்கடித்து விட்டான் மறக்கடித்து விட்ட காரணத்தினால் அல்லாஹுடைய நினைவு வராமல் அந்த மனிதரிடத்தில் சொல்லி கொண்டார்கள் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபல் அபிசபி சிஜினி பிவாசினி அவர் யூசுப் அலே அவர்கள் சிறையிலே சில ஆண்டுகள் தங்கினார்கள் சில ஆண்டுகள் சொன்னால் மூன்று அல்லது அஞ்சு அல்லது ஏழு அல்லது ஒன்பது பெரும்பாலும் உலமாக்கள் ஐந்து ஆண்டுகள் என்பதாக சொல்லுகின்றார்கள் மொத்தம் அஞ்சு வருஷங்களா அல்லது வந்து அவர் தான் போனதுலருந்து அஞ்சு வருஷமா அப்படின்னு வச்சா போனதுலேருந்து வச்சுக்கிட்டாங்க கூட அது ஆரம்ப கட்டம் இவங்க போன ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இந்த விளக்கங்கள்லாம் சொன்னாங்க ரெண்டு மூணு நாளுகளுக்குள்ளேயே அவர் விடுதலை ஆகி போயிட்டார் அதுக்கு பின்னாலும் அஞ்சு வருஷம் அவர் சிறையில் இருந்தார் யூசுப் அலி இஸ்லாமது பதில் திபன அப்பாஸ் அலி அல்லாஹால சொல்லுகின்றார்கள் ஏழு வருஷம் என்பதாக சொல்லுகின்றார் ஏழு வருஷம் சிறையில் இருந்தாங்க அதுதான் பிலோ சினி என்று அல்லாஹால சொல்லுவார் சொச்சம் அப்படின்னு திறமையை தமிழில் சொல்கிறமா இல்லையா இருபதே சொச்சம் முப்பதே சொச்சம் அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி பிலாசினா சில சொச்ச ஆண்டுகளிலே சொச்ச ஆண்டுகள் சிறையிலே இருந்தார் என்றால் ஏழு ஆண்டுகள் அல்ல அஞ்சாண்டுகள் ஏழு ஆண்டுகள் சிறையிலே இருந்தார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றோம் இப்பிரா இப் இப்னா பாஸ் அல்லாஹாலு சொல்லும்போது இதோட இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்லுகின்றார்கள் டபி ஐயூப் அலி அவர்களுக்கு அல்லாஹா தாலா ஒரு நோயை ஏற்படுத்தி அந்த நோய் அவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் இருந்தன ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நோயை அல்லாஹாலா சுகமாக்கினான் அதேபோன்று யூசுப் அலையாமர்கள் ஏழு ஆண்டு சிறையிலே இருந்தார்கள் என்பதாக அந்த விஷயத்தையும் சேர்த்து இதில் சொல்லி காட்டுகின்றார்கள் சரி இங்கே மனிதனுக்கு மறதி என்பது ஏற்படும் அல்லாஹுவே நினைவு கூறாமல் மறந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சைத்தான் தான் அதை மறக்கடிக்கின்றான் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஹிதூர் அலையலாம் அவர்களை தேடி போக சொல்லி அல்லாஹலா உத்தரவு போட்டான் சூரத்துல் கஃபிலே அல்லாஹலா சொல்லி காட்டுகின்றான் துணைக்கு ஒருத்தரை அவருடைய ஹாதிம் ஒருவரை கூட்டிகிட்டு போகிறாங்க போன உடனே போகும்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கூடையில் மீன் பொறிச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இருந்தது அந்த மீன் எந்த இடத்துல தவறி விடுகின்றதோ அந்த இடத்துல தான் அவர் இருக்கின்றார் நீங்கள் தேடி போகக்கூடிய ஆள் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு மூசாலை மூசாலைஸ்லாம் கேட்டபோது அவர் இருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா ஒரு கூடையில் மீனை பொறிச்சு அந்த கூடையில் வச்சுட்டு போங்க அந்த மீன் எங்கே தவறி விடுகின்றதோ அந்த இடத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டது இடத்த சொல்லாமல் மீன் எங்கே காண போவதோ அந்த இடத்துல இருக்காது இப்போ மீனை பார்த்துக்கிட்டு இருக்கணும் முதல்ல எங்கே காணா போகுதுன்ட்டு அவர் தூக்கிட்டு போகிறார் மீனை கூட வந்த யூஷா பின் நூன் அவர் பேரை யூஷா பின் நூன் அவர் தூக்கிட்டு போகிறார் கூடையை மூசாலைஸ்லாம் முன்னால் போகிறாங்க பின்னால் அவர் கூடையை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறார் கடல்கரை ஓரமாக போயிட்டே இருக்கிறாங்க ஒரு இடத்துல போனவருன்னா மீன் பொறிச்ச மீன் துள்ளி கீழே விழுந்துருச்சு எல்லாத்தால் அப்படியே புது முடியும் அல்லாததுனால விழுந்தது அந்த கடலில் ஒரு வழியை ஏற்படுத்திட்டு போயிடுச்சு பார்த்தா கொகை மாதிரி தெரியுது பார்க்குறாரு கூடையை மீன் துள்ளி போச்சு பார்க்குறாரு ரொம்ப அதிசயமாக இருக்குது உள்ளே கொகை மாதிரி தெரியுது மீன் போயிட்டு இருக்குது இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பின்னால் போயிட்டே இருக்கிறார் இவர் சொல்ல சொல்லி முதலே சொல்லியிருக்காரு எந்த இடத்துல மீன் போகுது அந்த இடத்துல சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீன் போச்சு பார்த்துக்கிட்டும் இருக்கிறாரு மறந்துட்டார் சொல்கிறதுக்கு மறந்துட்டார் கொஞ்சம் தூரம் போன பின்னால் மூசாலை சலம் கேட்குறாங்க ஏப்பா ரொம்ப களைப்பாக இருக்குது பசியாக இருக்குது அந்த மீனைத்தான் இடம் சாப்பிடலாம் அப்படின்னு ஆஹா மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாரு என்னை மறக்கடித்தது சைத்தானை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு சைத்தான் என்னை மரக்கடிச்சுட்டான்னு சொல்ல முடியாமல் போயிச்சு அந்த இடத்துலயே அது போயிடுச்சு கடலுக்குள்ள அப்படின்னா அப்புறம் ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க அவரை கண்டு கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றதல்ல சூரத்துக்கு அதே மாதிரி அல்லாஹ் சைத்தான் மரக்கடித்து விட்டார் அப்போ சைத்தான் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கின்றான் நல்ல விஷயங்கள் செய்ய முடியாமல் மறந்து போனால் அது சைத்தானுடைய வேலை நல்ல விஷயம் செய்ய முடியாமல் மறந்து போனார் தீய விஷயங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எழுந்தால் அது சைத்தானுடைய வேலை இதையெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஏதாச்சும் நல்ல விஷயம் மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா மறந்துட்டேங்க அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க சைத்தான் என்னை மறக்கடிச்சுட்டான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கணும் சொல்லணும் அப்போ சைதானுடைய நினைவும் வர வேண்டும் அந்த இடத்துல சைத்தான் நம்மோடு இருக்கிறான் அவன் நம்மை நினைவை மறக்க செய்கின்றான் நல்லதை மறக்க செய்கின்றான் என்ற எண்ணமும் இருக்க வேண்டும் சைத்தானி நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி ஏமாத்திப்படுவோம் சைத்தா இருக்கிறா அப்படிங்கிற நினைவு இருக்க வேண்டும் ஏன்னா நம்மெல்லாம் வலியா வலிமார்களாக அவுளியாக்களாக ஆக முடியாது ராபியத்துல் பஷரியா இடத்துல கேட்டாங்களாம் சைத்தானை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அல்லாவை பற்றி நினைக்கிறதுக்கே நேரம் இல்லைப்பா சைத்தானை பற்றி நான் எங்கே நினைக்கிறது அப்படின்னாங்களாம் நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது எப்போவுமே சைத்தானுடைய நினப்பு இருக்கணும் நமக்கு அப்போ தான் சைத்தான் இருக்க முடியும் சைத்தான் நம்மை ஏமாற்றாமல் இருக்க முடியும் சைத்தான் நம்ம ஏமாற்ற சரி இப்போ அந்த அந்த ஆள் போனார் அரசற்ற வேலை செய்கிறாரு இப்போது ஒரு திருப்பம் கதையில் திருப்பம் ஏற்படுகிறதுக்கு அந்த சம்பவத்தில் யூசுஃப் அலி அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அல்லாஹாலா சிறையில் இருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று நாடினான் நாடியது மட்டுமல்லாமல் அந்த நாட்டுக்கு அரசராக ஆக்க வேண்டும் யூசுஃபலிஸ்லா சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறை கைதியை அந்த நாட்டுக்கு அரசராக ஆக்க வேண்டும் அல்லாஹாலுடைய திட்ட ஏற்பாடும் முந்தைய எழுதப்பட்ட விஷயம் அது அதுக்கு ஒரு ஏற்பாட்டை அல்லாஹால செய்கின்றார் அந்த நாட்டு அரசர் இருக்கார் பாருங்க அந்த அரசர் ஒரு கனவு காணுகின்றார் அல்லாஹால அதை சொல்லுகின்றான் நீங்க நான் ஒரு கனவு கண்டேன் கொழுத்த ஏழு பசுக்கள் பசுக்கள் பசு மாடு ஏழு பசுக்கள் பசுக்களை நான் கண்டேன் கொழுத்திருக்கக்கூடிய பருத்திருக்கக்கூடிய ஏழு பசுக்களை நான் கனவு கண்டேன் குழுகுன்ன அந்த ஏழு பசுக்களை சாப்பிட்டு விடுகின்றன சபுன் ரிஜாஃபுன் ரொம்ப மெலிந்திருக்கக்கூடிய வேறு ஏழு பசுக்கள் ஏழு மாடு ரொம்ப உள்ளியாக இருக்குது இன்னொரு ஏழு மாடு கொழுத்து இருக்குது பசு கொழுத்து இருக்குது பெண் மாடு இந்த கொழுத்ததாக இருக்கக்கூடிய பசுக்களை இந்த ஒல்லியாக இருக்கக்கூடிய பசுக்கள் சாப்பிட்டு முழு விழுங்கி விடுது அதே கனவில் இன்னொன்று கண்ணு வ சபா சுன்புலாத்தின் ஹுபுரின் பசுமையான ஏழு கதிர்களை கண்டேன் ஏழு கதிர்கள் நெல் மணி விளைஞ்சு கோதுமை நெல் விளைஞ்சு ஏழு கதிர்கள் நல்லா தள தளர்ந்துருக்குது வ உஹர யாபிசாத்தின் காய்ந்து போன வேறு ஏழு கதிர்களையும் பார்த்தேன் ஏழு கதிர்கள் இவ்வளோதான் இருக்குது அது சில சொல்லப்படுகின்றது சரித்திரத்தில் இந்த கொழுத்து இருக்கக்கூடிய இந்த ஏழு கதிர்களை காய்ந்து போயிருக்கக்கூடிய இந்த ஏழு கதிர்கள் சாப்பிட்டு விடுகின்றன அதாவது இந்த காய்ந்து போயிருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்கள் அப்படியே அந்த கொழுத்து இருக்கக்கூடிய கதிர்களை அப்படியே சுற்றி வளைத்து அப்படியே அது பூரா தனக்குள்ளே செழித்து விடுகின்றன அங்கே பார்த்தா அந்த கொழுத்து இருக்கக்கூடிய கதிர்களெல்லாம் காணும் மறுபடி கடைசியில் பார்த்தா காய்ந்திருக்கக்கூடிய அந்த கதிர்கள் ஏழு மட்டும் அப்படியே நிற்கிது இங்கே எல்லாத்தெல்லாம் இந்த சாப்பிட்றது அப்படிங்கிறத மாட்டுக்கு மட்டும்தான் பசுக்களுக்கு மட்டுந்தான் சொல்கிறான் இதுக்கு சொல்லலை என்று சொன்னால் அதே வாசகத்தை இதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அதனால் இதில் இல்லையான்னு கேட்கக்கூடாது வபா சுன்புலாத்தின் ஹுதுரின் பசுமையான ஏழு கதிர்களை நான் பார்த்தேன் காய்ந்திருக்கக்கூடிய வேறு ஏழையும் நான் பார்த்தேன் வேற ஒன்றையும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஏழு கதிர்கள் அதே மாதிரி காய்ந்திருந்தன இதை அவ அவற்றை சாப்பிட்டு விட்டன இப்போ இந்த கனவு கண்ட உடனே கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அந்த நாட்டில் இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் தெரிவித்தான் அந்த அரசை தருவிச்சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரவழைச்சி தன்னுடைய அரண்மனையில் உட்கார வச்சு இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டம்ப்பா இந்த கனவுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து விளக்கம் சொல்லணும் ஒரு பயங்கரமான கனவாக இருக்குது இது அற்புதமான கதவ கனவாக இருக்குது யாருமே காண முடியாத ஒரு மாதிரியான கனவு இது உண்மையிலேயே இந்த கனவு ஏதாச்சும் ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களிடத்திலே கேட்கின்றார் யா யுகல் மல கூட்டத்தினரே அதாவது கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கூட்டத்தினரே அறிஞர்களே அஃ்தூனி எனக்கு நீங்கள் ஃபத்துவா சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் என்னுடைய கனவுக்கு இங்குண்தும் லிர்ருண் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் என்னுடைய இந்த கனவுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் என்பதாக அவர் கேட்டார் எல்லாம் பார்த்தாங்க கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பார்க்குறாங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சொன்னாங்க யாருக்கு விளக்கம் தெரியல அதனால சொன்னாங்க காலு அவர்கள் சொன்னார்கள் அலுவாசு ஆகலாம் இது சும்மா வீண் கனவுங்க அப்படின்னு சொன்னாங்க கனவுக்கு கனவுக்குலாம் அர்த்தமே கிடையாது ஒரு வீணான கனவு இது இந்த கனவுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிகிட்ருக்க முடியாது அதனால் அதை பற்றி நீங்கள் சிந்தனையாக பண்ணாதீங்க விட்டுடுங்க இது சும்மா விளையாட்டு போல் உள்ளது அப்படின்னு சொல்லி அல்வாசு அகலாம் அப்படின்னு சொன்னால் கனவுகளில் வீணானது வீணானவை என்பதாக சொன்னார் வீணான கனவு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது என்பதாக சொன்னார் இது ஒரு மாதிரி குழப்பமான கனவு அல்வாஸ் அப்படின்னா குழப்பமுள்ள கனவு அப்படின்னு சொன்னார் அவங்களால விளக்கம் சொல்ல முடியல இப்போ அந்த அரசருக்கு தெளிவு ஏற்படவில்லை இருந்தாலும் ஏதோ ஒன்று நட நடக்கப் போகின்றது என்பதை மட்டும் அவர் நம்பியிருந்தார் இப்படி ஒரு மஜிலிசை கூப்பிட்டு எல்லா கூட்டி எல்லாரையும் கேட்கும் பொழுது அந்த விடுதலையானால் பாருங்கள் அந்த ஆள் அந்த ரசம் பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவர் அவரும் அங்கே இருக்கிறார் பார்த்தோன்னா அரசர்கிட்ட அந்த மஜிலிஸ்லேயே சொன்னார் ஒக்கால் அல்லாஹ் சொல்லுகின்றான் கால அல்லதி நஜாமின் அந்த இருவரில் வெற்றி பெற்றாரே விடுதலையானாரே அவர் சொன்னார் வர்தக்கர பாத உம்மத்தின் பல காலத்துக்கு பின்னால் நினைவு வந்து நீண்ட நாள் ஆகி போச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் அதுக்கு பின்னால் தான் நினைச்சு பார்க்கிறாரு ஆஹா இப்படி நம்ம சிறையில் இருந்து சொன்னாரு நம்மள்கிட்ட இப்போ அது சரியான தருணம் அவர்தான் கணக்கு கனவுக்கு சரியான விளக்கம் சொல்கிறவரு அவர்கிட்ட போனா தான் இதுக்கு விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுமத்தின் பல காலத்திற்கு பின்னால் அவர் நினைவு கொண்டு யூசுஃபை நினைத்து பார்த்து அப்போ அந்த அந்த மனிதர் சொன்னார் அனவு நபி நான் உங்களுக்கு இதனுடைய விளக்கத்தை சொல்லுகின்றேன் அரிசி லூனி சிறைச்சாலைக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னார் விளக்கம் சொன்ன சிறைச்சாலைக்கு அனுப்புங்களா அம்மா சிறைச்சாளர் தான் அவர் தர் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் என்ன அங்கே அனுப்புனீங்கன்னா அவர்கிட்ட போய் நான் விளக்கம் கேட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அனவு நபி உக்கும் எல்லாம் வந்து இந்த டெலகிராம் வேர்டு அப்படின்னு சொல்கிற பாருங்க தந்தி கொடுக்கக்கூடிய வார்த்தை அதில் இலக்கம் நம்மளாம் முடியாது சும்மா ஷார்ட்டாக சுருக்கமாக எழுதுவாங்க அது மாதிரி சுருக்கமாக வார்த்தை இருக்கணும் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் விளக்கத்தை டூல்லாசிலாசன் சொல்லியிருக்கிறாங்க முபசிரியன்களும் சொல்லியிருக்கிறாங்க அனவு நபிக்கும் பி தகவியலி இதனுடைய கருத்தை இதனுடைய அர்த்தத்தை விளக்கத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இப்போ என்னை அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னால் என்னை சிறைச்சாலைக்கு அனுப்புங்கள் அப்படின்னு அப்போ இடையில ஒரு வாசகம் அவரை சரி அப்படியா யார் அவரு இந்த மாதிரி என்ன பேர் உள்ளவர் அவர் இந்த மாதிரி எங்கள் எங்க கூட நான் ஆரம்பித்திருக்கும்போது அவர் இருந்தார் அவர் கனவுக்கு விளக்கம் சொல்லுவார் இதெல்லாம் சொன்ன பிறகு தானே அனுப்புவாங்க அப்போ இவங்க சரி நீ சிறைச்சாலில் போய் அவர்கிட்ட போய் கேட்டுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க பர்சலூஹு இதெல்லாம் இடையில கிடையாது குரான்ல பர்சலூஹு பாத்தா யூசுஃபால அவர் அனுப்பப்பட்டார் அனுப்பினார்கள் அவர் சிறைச்சாலைக்கு வந்தார் யூசுஃப் அலைஸ்வலாத்த பார்த்தார் யூசுப் அலீஸ்வலாத்த பார்த்து யூசுஃபே அப்படின்னு சொன்னார் அந்த வாசகம் மட்டும்தான் பின்னாரு யூசுஃபு ஐயோ சித்திக் என்னை அனுப்புங்கள் அப்படின்னு சொன்ன பின்னால் அவர் வாசகம் குரான்ல யூசுஃபு யூசுஃப் அவர்களே ஐயோ சித்தீக் உண்மையாளரே உண்மையாளரே யூசுஃப் அலிஸ்லாம் அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறார் பட்டப்பேர் இவர் வழங்குற சொல்றார் அந்த சிறைச்சாலையில் இருந்த அந்த சாக்கி அதாவது பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆள் ஐயோ சித்தீக் சித்திக் அவர்களே உண்மையாளரே அப்படின்னு சொல்றார் நீங்கள் விளக்கம் தாருங்கள் அரசாங்கத்தின் சார்பாக வந்திருக்கிறேன் ஏழு பசுக்கள் அந்த கொழுத்த பசுக்களை சாப்பிட்டு விடுகின்றனவே அந்த ஏழு பசுக்களுடைய விஷயத்திலே எங்களுக்கு நீங்கள் பத்துவா தாருங்கள் பசுமையாக இருக்கக்கூடிய ஏழு கதிர்கள் காய்ந்து விட்டு இருக்கக்கூடிய ஏழு கதிர்கள் அவற்றுடைய விஷயத்திலும் எங்களுக்கு நீங்கள் பத்துவா கொடுங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் விளக்கம் தாருங்கள் என்பதாக கேட்டார் இந்த விளக்கத்தை நீங்கள் சொன்னால் லாலி அன்னாசி நான் அரசரிடத்திலே சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களிடத்திலே சென்று லால் லஹும் யாழமோன் அவர்கள் இந்த கனவுடைய விளக்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக நான் அங்கே சென்று சொல்லுவேன் என்பதாக அந்த மனிதர் யூசுப் அலையா இடத்துல கேட்டார் யூசுப் அலையாமர்கள் சொன்னார்கள் ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லா இந்த இடத்துல ஒன்று சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை அந்த கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டால் இருப்பாருங்க அப்போ யூசுப் அலைஸ்லாம் என்ன செஞ்சுருக்கலாம் நான் கனவுக்கு விளக்கம் சொல்கிறேன் முதல்ல என்னை சிறையில் இருந்து விடுதலை செய்ய சொல்லு விடுதலை செய்ய சொன்னீங்கன்னா நான் கனவுக்கு சொல்றேன் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொல்லலை யூசுப் அலைஸ்லாம் அவ்வளோ பொறுமையாளர் யூசுப் ரொம்ப பொறுமையாளர் நான் அந்த இடத்திலே இருந்தால் ரசூல்லாய் சல்லா அலேஸ்லாம் சொல்லுகின்றார்கள் யூசுஃபுடைய இடத்திலே நான் இருந்திருந்தால் நான் அவரிடத்திலே நிபந்தனை போட்டிருப்பேன் என்னை விடுதலை செய்ய செய்வதாக இருந்தால் நான் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்றேன் என்பதாக சொல்லியிருப்பேன் ஆனால் யூசுஃப் அலைசலாம் அவர் ரொம்ப பொறுமையாளராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சலாய் அதனால் கனவுக்கு விளக்கத்தை சொல்லி அனுப்பிட்டாங்க இதை சொல்லவே இல்லை ஆனால் முன்னால் சொன்னபடி அல்லாஹுடைய கலா அவருடைய தீர்ப்பு அவருடைய எழுத்து நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நடைபடுத்தப்படக்கூடிய நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் இது என்பதை நான் புரிந்து வேண்டும் அல்லாஹத்தால் இப்படித்தான் நாடு இருக்கின்றான் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதாக அப்படித்தான் நடக்கும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது ரசூல்லாய் சல்லா அலையிஸ்லாமர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று கேட்டால் யூசுஃப் அலை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிவிக்கிறாங்க அதை விளங்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் சரி இந்த மாதிரி ஏழு கதிர்கள் ஏழு கொளுத்த மாடுகள் ஏழு கதிர்கள் இதெல்லாம் சாப்பிட்டு விடுது விளக்கம் என்ன நான் நீங்கள் சொன்னீங்கன்னா லா அல்லி அரிஜோலாஸ் நான் மனிதர்களிடத்தில் சென்று லால் லகும் சென்று சொல்லுவேன் அவர்கள் விளங்கி கொள்வதற்காக வேண்டி அறிந்து கொள்வதற்காக வேண்டி அப்படின்னு சொன்ன யூசுஃப் அலிஸ்லாம் அவருக்கு அவற்றை வழக்கம் சொல்கிறாங்க ஆலோன சம்பவ சினி டாபன் நீங்கள் ஏழு ஆண்டுகள் தொடராக விவசாயம் செய்வீர்கள் செய்ய வேண்டும் செய்வீர்கள் தொடராக ஏழு ஆண்டுகள் விவசாயம் செய்ய வேண்டும் நல்ல முறையில் விவசாயத்தை பழுதில்லாமல் முறையாக செய்ய வேண்டும் ஹசத்தும் ஃபசரூஹுன் புலிகி எதை நீங்கள் அறுவடை செய்கின்றீர்களோ கோதுமை சோளம் அல்லது அரிசி எது நெல் எது இருக்குதோ அதை அறுவடை செய்கின்றீர்களோ அதை அதனுடைய கதிர்களிலேயே அப்படியே நீங்கள் விட்டுவிட வேண்டும் கதிர்களிலே அப்படியே விட வேண்டும் அறுத்ததை நெல்லை அடிக்கக்கூடாது அப்படியே அடிக்க வச்சிடும் சேர்த்து அப்படியே அடிக்க வச்சிடும் நீங்கள் சாப்பிடுகிறீர்களே அதிலே கொஞ்சத்தை தவிர அதிலிருந்து கொஞ்சத்தை தவிர சாப்பிடுவதற்காக தேவைப்படக்கூடிய கொஞ்ச தானியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை அந்த கதிர்களோடு சேர்த்து அப்படியே அடுக்கி வைத்து பத்திரப்படுத்தி வைத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள் இது ஒரு வேளாண்மை முறை பா வேளாண்மை விவசாய பொருள்களை பாதுகாக்கக்கூடிய முறையையும் யூசுஃப் அலையாமர்கள் இங்கே சொல்லி தர்கின்றார்கள் அல்லாஹ் நபி என்ற முறையில் அல்லாஹ் சொன்னதை ரசோ நபி யூசுஃப் அலையலாம் அவர்கள் மக்கள் அந்த மக்களுக்கு அந்த சொல்லித்தருக்கின்றார்கள் இங்கே பொதுவாகவே நெல் இருக்குது அந்த அறுக்கிறாங்க தாளோடு சேர்ந்து அறுக்கிறாங்க அறுத்து அந்த தாளோடு அந்த வைக்கோலோடு அப்படியே சேர்ந்து அப்படியே அடுக்க வச்சிட்டோம்னு சொன்னால் எவ்வளோ காலமானாலும் கெட்டு போகாது பூச்சி பிடிக்காது அந்த நெல்லுடைய ஒரு பகுதியில் மேல் ஒரு முனை இருக்கும் அது நல்லா மூடி இருக்கும் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியில் அந்த தாழ் சேர்ந்துருக்கும் அதாவது அந்த வைக்கோல் சேர்ந்து அந்த வைக்கோல் சேர்ந்திருக்கக்கூடிய பகுதியை பிச்சிங் அப்படின்னு சொன்னால் அந்த நெல்லில் வந்து ஒரு சின்ன ஓட்ட ஒழுங்கும் நமக்கு தெரியாது அந்த ஓட்ட தெரியாது ரெண்டு பக்கம் மாற்றா ஒரே மாதிரி தான் இருக்குது சின்னதாக ஒரு ஓட்டை ஒழுங்கிடும் அந்த ஓட்டை வழியாக உள்ளே பூச்சி போய்டும் பண்டு போய்டும் நீண்ட நாள் வச்சுருந்தேன் அப்படி உள்ள வண்டோ பூச்சிகளோ போகாமல் பூச்சி அடிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தாளோடு சேர்த்து வைக்க வேண்டும் இது பொதுவாக தானியத்தினுடைய முறை தானியம் நிரந்தரமாக அதை சேமித்து வைக்கக்கூடிய முறை அதே போல் தான் நீங்கள் பார்க்கலாம் அந்த பேரிச்சம்பளம் பாருங்க பேரிச்சம்பளம் கொலைகளோடு அப்படியே வச்சிருப்பாங்க ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குது அடுத்த வருஷமாக சூழ் வரைக்கும் பேரிச்சம்பளம் இருக்குது போன வருஷம் விளைந்த பேரிச்சம்பளம் இந்த வருஷம் வைக்கிறாங்க மக்களை வந்தியினர் நம்ம பார்க்குறோம் ஆனால் எந்த பேரிச்சம்பளத்தில் ஒரு பக்கம் முனை இருக்கும் இன்னொரு பக்கத்தில் அதில் ஒரு ஒரு மூடி இருக்கும் ஒரு சின்ன மூடி மாதிரி ஒன்று இருக்கும் அதில் அதாவது ஓடு ஓடு அதனுடைய ஓடு இருக்கும் அதில் தான் அந்த கதிர் ஒட்டிக்கிட்டு இருந்துருக்கேன் அந்த கதிரை எடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஓடு மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் எந்த பேரிச்சம்பளத்தில் பின்பக்கத்தில் அந்த ஓடு ஒட்டி கொண்டு இருக்கின்றதோ அந்த பேரிச்சம்பளத்தில் பூச்சி இருக்காது அந்த ஓடு இல்லாமல் இருக்குது பாருங்கள் சின்ன ஓடு ரவுண்டாக அது இல்லாமல் இருந்துச்சுன்னா உள்ள பூச்சி இருக்கும் எப்படியாது சில பூச்சி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பூச்சி இல்லாமலேயே கிடையவே கிடையாது என்று சொல்லப்படுவது என்று சொன்னால் அந்த அந்த ஓடு இருக்க வேண்டும் அந்த ஓடு இருக்கின்றதே பேரிசிப்பளத்துக்கு சீல் அது சீல் வைக்கப்பட்டால் பூச்சி உள்ளே போகாது அதே போலதான் அந்த தானியங்களில் நெல்லோ கோதுமையோ அந்த கதிர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அதுக்குள்ளே பூச்சி ஒன்று போவதற்கு எட்டு போவதற்கு வழி இருக்காது அதே யூசுப் அலி அவர்கள் அந்த வேளாண்மை முறையை இங்கே சொல்லி தருகின்றார்கள் நீங்கள் அப்படியே வச்சிருந்தும் எதை நீங்கள் அறுவடை செய்கின்றீர்களோ அதை அந்த தாளுடனே அப்படியே அந்த கதிர்களுடனே அப்படியே நீங்கள் விட்டு விடுங்கள் வைத்து விடுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட சாப்பிடுவதற்கு தேவைப்பட்ட கொஞ்சம் தானியத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லா கலீலன் மிம்மா தகுன் நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டியுள்ள கொஞ்ச பொருளை தவிர மற்றதையெல்லாம் அப்படியே விட்டு விடுங்கள் அப்படியே ஏழு வருஷம் நீங்கள் விவசாயம் செய்து செய்து தானியங்களை சேமித்து வைத்து அப்படியே அடிக்க ஏழு வருஷம் சேமித்து வச்சா எவ்வளோ இருக்கும் ஏராளமான சேமிப்புகள் ஏற்பட்டுவிடும் தானியங்கள் சேமிக்க வைக்கப்பட்டுவிடும் ஆண்டுகள் கடுமையான பஞ்சம் எந்த இடத்துல தானியம் எந்த தானியம் விளையாது அப்ப எல்ல அந்த கடுமையான பஞ்ச காலத்தில் அந்த காலத்திலே உள்ளவர்கள் சாப்பிடுவார்கள் அப்படின்னா அந்த காலம் சாப்பிடும் அப்படின்னு அர்த்தம் காலம் சாப்பிடும்னா காலத்தில் உள்ளவர்கள் அந்த பஞ்ச உள்ளவர்கள் சாப்பிடுவார்கள் அந்த காலத்திற்காக வேண்டி எதை நீங்கள் சேமித்து வைத்தீர்களோ முற்படுத்தி வைத்தீர்களோ அதை அவர்கள் சாப்பிடுவார்கள் அப்போ ஏழு வருஷம் சேமித்து வச்சத இந்த பஞ்சம் காலம் வருஷம் வரும் அந்த காலத்தில் அதை பயன்படுத்தி வேண்டும் சாப்பிட வேண்டும் இல்லா க அதிலையும் கூட இல்லா நீங்கள் பாதுகாத்து வைக்கின்றீர்கள அந்த கொஞ்சம் தானியத்தை தவிர அதை அப்படியே அந்த கதிரோட அப்படியே வச்சு பாதுகாத்து வைக்கின்றீர்கள் சொன்னா அடுத்து விவசாயம் செய்வதற்காக வேண்டி அடுத்து நீங்கள் தானியம் வயலிலே போடுவதற்காக வேண்டி சேமித்து வைக்கக்கூடிய அந்த விதை நெல் விதை நெல் அப்படின்னு சொல்ற பாருங்க விதைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நெல் எடுத்து வச்சிருவாங்க விவசாயிகள் நம்ம பார்க்கலாம் பாதுகாத்து வைக்கின்றீர்கள் அந்த கொஞ்ச தானியத்தை தவிர மற்றவற்றை நீங்கள் சாப்பிடுவீர்கள் அந்த காலத்திலே தீமேம்பாதிதாரிக்கு ஆமும் பிறகு அதுக்கு பின்னால ஒரு காலம் வரும் ஒரு வருஷம் வரும் ோன் மனிதர்கள் அதிலே செழிப்பாக்கப்படுவார்கள் மழை பெய்யப்படுவார்கள் அப்படின்னா நல்ல மழை பெய்யும் செழிப்பான காலம் வரும் அதுக்கு பின்னால் ஒஃபீஹி ஆசிரோன் அந்த காலத்திலே பழரசம் பிழிந்து மனிதர்கள் எல்லாம் சாப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான காலம் வரும் இப்போ முதல்ல ஒரு ஏழு வருஷம் செழிப்பாக இருக்கும் இடையில ஏழு வருஷம் பஞ்சம் வந்துடும் அதுக்கு பின்னால் அந்த பஞ்ச காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டு கடைசியில் ஒரு செழிப்பான காலம் வரும் அந்த காலத்தில் ரொம்ப செழிப்பாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதாகவும் ஹசரத் யூசுப் அலே சலாம் அவர்கள் சொன்னார்கள் சரி இந்த இவ்வளோதான் இந்த விஷயத்தை வந்து அந்த வந்த மனிதரிடத்தில் சொல்லி யூசுஃப் அலி சலாமும் விளக்கம் சொல்லிட்டாங்க அவர் திரும்ப அரசரிடத்தில் போய் சொன்னார் இந்த மாதிரி அவர் விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக போச்சு இப்படி ஒரு விளக்கமாக இதுக்கு ஆமாம் உண்மையிலே இப்படித்தான் இருக்க முடியும் ஏன்னு கேட்டால் ஒரு அற்புதமான கனவு ஆச்சரியமான கனவு இது உண்மையிலே அது சரியான விளக்கம் அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கம் சொன்ன ஆளை நான் பார்க்கணுமே எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் அவர் பெரிய அறிவாளியாக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லுகின்றார் வக்கால வக்காலல் மலிக்கு அந்த அரசர் சொன்னார் யூ பிஹி அவரை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொன்ன சரி அந்த ஆள் போனார் அவருக்கு அரசாங்கத்தினுடைய அனுமதி போச்சு அந்த சிறை வார்டன் அவருக்கு வழி கொடுத்து அனுப்ப வழி வழி அனுப்பி விடாலெல்லாம் செய்து அங்கேருந்து அனுப்பினாங்க அது நிறைய சம்பவங்கள் சொல்லப்படுகின்றன யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து வரும்போது எல்லாருமே அழுதாங்க நீங்கள் போகிறீங்களே நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி யூசுஃப் அலையாமர்கள் அங்கே ஏராளமான உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள் என்ன சொல்லப்போனால் சிறைச்சாலையில் இருந்து பல மனிதர்கள் சிறை வார்டன் உள்பட எல்லாருமே இஸ்லாத்திலே சேர்ந்தார்கள் தீனை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹி வணங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்றெல்லாம் சரித்திரம் சொல்லப்பட்டு இப்போ யூசுஃப் அலைய் அவர்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள் மரியாதையோடு அரசாங்க மரியாதையோடு அவர்கள் அழைத்து வரப்படுகின்றனர் தூதர் அழைத்து வரும்படியாக சொன்ன அந்த தூதர் யூசுப் அலி இஸ்லாம் இடத்துல வந்தபொழுது கால அந்த சொன்னார் உம்முடைய ரப்பிடத்திலே அதாவது யஜமான திரும்பி வருவீராக அந்த ரசூல் அங்கே வந்து இந்த மாதிரி அரசர் கூப்பிடுகின்ற வாங்க உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்ன நிறைவேற்றியும் அது என்ன கோரிக்கை அப்படின்னு அவர் கேட்கிறார் அப்ப யூசுப் அலே இஸ்லாமர்கள் சொல்லுகின்றார்கள் நீ போய் திரும்ப போய் அலுகு அவரிடத்திலே கேள்வி மா கைகளை வெட்டி கொண்டார்களே விரல்களை அந்த பெண்களுடைய நிலை என்னானது மீது குற்றச்சாட்டை சுமத்தி ஜலீஹா உள்பட எல்லாரும் குற்றச்சாட்டை சுமத்தி கழுதையிலே ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊரோல விட்டு யஜமானிக்கு மாற்றம் செய்த மனிதனுடைய நிலை இதுதான் இவரை சிறையில் அடைக்கின்றோம் என்பதாக சொல்லி சிறையில் அடைத்தார்களே அந்த பொம்பளை இங்கே என்ன பண்ணணும் கேட்டால் இப்போ மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் செஞ்சது தப்புன்னு ஒப்புக்கொள்ளணும் யூசுப் உண்மையானவர் அவர் நிரபராதியானவர் சுத்தமானவர் பரிசுத்தமானவர் என்று எல்லாரும் ஒப்புக்கொள்ளணும் அப்போ நான் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இப்படி சுருக்கமாச்சு பஸ் அல் உபாலு நிஸ்வத்தில் பத்தான ஐதிய தங்களுடைய கைகளை நறுக்கி கொண்டார்களே துண்டித்துக் கொண்டார்களே அந்த பெண்களுடைய நிலை என்ன என்று அந்த அரசு நிலத்தில் போய் கேளு அரசருக்கு இது பற்றி ஒன்றுமே தெரியாது தெரியாது அப்படிங்கிறத பெரும்பாலும் சில பேர் சொல்கிறாங்க தெரியும் அப்படின்ட்டு இருந்தாலும் அவருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் இந்த மாதிரி நிதி மந்திரியுடைய அந்த அசீஸுடைய வீட்டில் இருந்த ஒரு அடிமை தப்பு செஞ்சுட்டாரு அந்த மந்திரியுடைய மனைவி இடத்துல உறவு கொள்ள நாடினார் ஆகவே அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமலே இருந்திருக்கலாம் இப்போ தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டி சரி இப்போ நான் நிரபராதி நான் குற்றமற்றவன் அந்த பெண்கள் தான் குற்றவாளிகள் அதுவும் குறிப்பாக அந்த வீட்டில் இருந்த அந்த ஜலீஹா என்ற பெண் குற்றவாளி நான் சுத்தமானவன் என்பது தெரிவிக்கப்பட வேண்டும் மக்கள் அதை நம்ப வேண்டும் நான் வர்றேன் அப்படிங்கிறார் இன்ன ரப்பி பி கைதிலீம் என்னுடைய ரப்பு அவன் இந்த பெண்களுடைய சூழ்ச்சியை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் ஆகவே அல்லாஹுக்கு தெரியும் இந்த பெண்கள் தான் சூழ்ச்சி செய்து என்னை இப்படி சிறையில் அடைத்தார்கள் நான் தவறு செய்யவில்லை என்பது என்னுடைய ரப்புக்கு தெரியும் இருந்தாலும் இந்த மக்களுக்கு தெரிய வேண்டுகளோ நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் யார் என்னை சிறைக்கு அனுப்பினார்களோ அவர்களுக்கு தெரிய வேண்டும் அது மட்டுமல்லாமல் நான் தவறு செய்து விட்டேன் என்று இருந்தால் நான் யாரிடத்திலே அடிமையாக இருந்தேனோ அந்த யஜமான அந்த அசீஸ் இருக்கின்றாரே அவருக்கு நான் துரோகம் செய்து விட்டேன் என்ற நிலை ஏற்படும் அதுவும் இருக்கக்கூடாது அதை விட்டு நான் பரிசுத்தமாக வேண்டும் நான் நான் இருக்கின்றேன் என்னுடைய நடந்து கொண்டேன் அழைத்தாரோ அந்த பெண்ணே ஒப்புக்கொள்ள வேண்டும் நான் தான் தப்பு செய்து விட்டேன் தப்பு செய்யவில்லை என்பதாக ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த நிலை ஏற்பட்டால் நான் வெளியே வருகின்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புற இந்த பெண்கள் பெரிய சூழ்ச்சியாளர்கள் அதனால அந்த பெண்களுடைய சூழ்ச்சியால்லாம் என்னுடைய ரப்பு விளங்கி இருக்கிறான் இருந்தாலும் அந்த சூழ்ச்சியை மக்கள் விளங்க வேண்டும் அதனால நீ போய் திருப்பி போய் அந்த அரசரிடத்தில் நீ கேள் அப்படின்னு சொல்லி காலமா ஹத்துபுக்குண்ண இது ராவத்துன்ன யூசுஃபா அண்ணப் சிஹி அந்த மன்னர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததா அப்படின்னு கேட்டு விசாரிச்சு யார் அந்த பெண் ஜலீஹா அந்த பெண்ணை கொண்டு வா கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு யார் யார் அந்த பெண்கள் ஒரு கூட்டம் கையெல்லாம் அறுத்துக்கிட்டாத சொல்லி சொல்லி அனுப்புகிறாரு அந்த பெண்கள் யார் அந்த பெண்கள் எல்லாம் அங்கே வரவழைக்கப்பட்டார்கள் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டார்கள் எல்லா பெண்களும் வந்து அரசருக்கு முன்னால் நின்ற பொழுது அரசர் கேட்கின்றார் இப்பொழுது அந்த பெண்கள் இடத்துல கேட்கின்றார் அங்கே ஜலீஹா இருக்கின்றார் இந்த நேரத்தில் அந்த அசீஸ் இறந்துட்டார் ஜலீஹாவுடைய கணவராக இருந்த நிதி இருந்தவர் இறந்துட்டார் இப்போ அந்த பெண்மணி மட்டும் அங்கே நிற்கிறாங்க அவங்களுக்கும் வயசாகி போயிடுச்சு அந்த பெண்களும் அங்கே வர்றாங்க எல்லாமே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார்கள் இப்போ அந்த அரசர் கேட்கின்றார் அந்த பெண்களை பார்த்து உங்களுடைய ஆசைக்கு இணங்குமாறு அழைத்த பொழுது உங்களுடைய நிலை என்ன அழைத்த உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கிறார் உங்களுடைய விஷயம் என்ன அந்த பெண்களை எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க ஏன்னா உண்மை இப்போ தெளிவாக போச்சு யூசுப் குற்றவாளி இல்லை நிரபராதி ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் தெரியும் சலீஹாவுக்கும் தெரியும் அதை மறைச்சித்தான் இந்த மாதிரி செஞ்சாங்க இருந்தாலும் அவருடைய மனதுக்குள்ள அடி மனதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டால் யூசுப் நல்ல மனிதர் அப்படிங்கிறது குற்றமட்டவர் அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அரசிற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட உடனே அந்த பெண்கள் எல்லாம் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது கொல்னை அந்த பெண்கள் சொன்னார்கள் ஹாஷலில்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அவர் மீது எந்த குற்றத்தையும் நாங்கள் அறியவே இல்லை அவர் எந்த குற்றமும் செய்யாத கால திம்ராத்து அசீஸ் அந்த மனைவி சொன்னார் இப்பொழுது சத்தியம் வெளியே வந்துவிட்டது உண்மை தெளிவாகிவிட்டது அனராவத்து நான் தான் அவரை என்னுடைய ஆசைக்கு அழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அழைச்சேன் முதல்ல இல்லை மறுத்து ஜெயிலுக்கு தந்தவர் இப்போ நான் தான் அழைத்தேன் வயலிகேன் நிச்சயமாக அவர் உண்மையாளர்களில் உள்ளவர் அவர் பொய்யே சொல்லல உண்மையாளர் ரொம்ப பெரிய உண்மையாளர் அப்படின்னு அந்த பெண்மணிகளெல்லாம் அந்த பெண்மணி ஒத்துக்கொண்டார் எல்லா பெண்மணிகளும் சேர்த்து அவர் எந்த குற்றமும் இல்லை என்பதை பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள் அரசர் இதை சொல்லி அனுப்பினார் அந்த பெண்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நீங்க வெளியே வரலாம் அவரை போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அரசர் திரும்பி சொல்லி அனுப்பினார் இதை கேட்ட உடனே யூசுப் அலி இல்லாமல் சொல் யூசுப் அலி இஸ்லாம்கள் சொல்கிறாங்க நான் ஏன் இந்த ஏற்பாடு செய்தேன் தெரியுமா அந்த பெண்களை விசாரணை செய்து நான் நிரபராதி அந்த பெண்கள் தான் குற்றவாளிகள் அதுவும் குறிப்பாக ஜலிஹா தான் என்னை பிடித்து இழுத்தார் அவருடைய ஆசைக்கு இணங்குமாறு செய் சொன்னார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் ஏன் சொன்னேன் தெரியுமா எனக்கு ஒரு எஜமான் அவருடைய கணவர் எனக்கு எஜமான் அந்த எஜமானுக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்று உலகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அதுக்காக தான் நான் அவர் வீட்டை விட்டு வெளியே மறைந்திருக்க கூடிய நேரத்திலே அவருக்கு நான் எந்த துரோகமும் செய்யவில்லை என்று அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இப்படி செஞ்சேன் நிச்சயமாக அல்லாஹால துரோகம் செய்யக்கூடியவருடைய சூழ்ச்சியை சூழ்ச்சியை வெற்றி பெற செய்வதில்லை லா எஹதி கைதல் ஹா இனின் மோசடி செய்யக்கூடியவர்கள் துரோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சிக்கு அல்லாஹாலா வழிகாட்டுவது நேர் வழிகாட்டுவதே கிடையாது அல்லாஹாலா அதற்கு நல்ல வழிகாட்ட மாட்டான் அது எப்படி இருந்தாலும் அழிந்தே தான் போகும் என்ற கருத்தை வாசகத்தை அதுல யூசுப் அலி சொல்லி அனுப்பினார்கள் பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அரசியை சன்னிதானத்திற்கு கொண்டு செல்லுகின்றார்கள் என்ஷல்லா அடுத்தவாறு அது சம்பந்தமான சில விஷயங்களை பார்ப்போம் எனவே யூசுப் அலையலாம் அவருடைய அந்த சம்பவத்தில் நிறைய படிப்பினைகள் இருக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை கிரகிக்கக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து பலவிதமான படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும் அந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கிக்கொண்டு அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும் வாழ்க்கையை சரி பண்ணக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பது தெரியப்படுத்தப்படும் அல்லாஹாளர் மனைவருக்கும் அதற்குரிய தோப்பியை தந்தவள் வாடாகும்